जानकी भ्यो नमो सद्गुरुभ्यो नमो नमहा। नमस्द्गुरुभ्यो नमो, नमस्द्गुरुभ्यो नमो नमहा। पराशर पुंडरीक नम प्रलादनाशर पुंडीक्यांबरीशुकसौन गमदाभ्या रुक्माजुन वशिष्ठ विभीषणादी पुण्यागवतामी कांचनेयतिनम कांचनावीय विग्रह पारिजातरुमूल वासीन भावयावमांदनम यघुनाथ कीर्तनम तत्रमस्तगाजलि बाष्पवा पूर्ण लोचनम मत तक्षसाक वैदेही सहितं सुरद्रुमतले हईमे महामंटपे मध्ये पुष्पगमासने मणिमजे वीरासने सुस्थितं अग्रेवाचयति प्रभंजन सुभ्य पद व्याख्या भरतादि भी परीवृत राजे श्याम नाम संगीर्तनम सेप प्रणा प्रणामों दुखसमन तम नवा हरि पर கோபிகாஜீவன சுமரணம் ஸ்ரீமத் பாகவதன்முகமாவே சொல்லக்கூடிய ஸ்தோத்ரம் இருக்கு பாகவதம் பூரா பலவேறு விதமான பல சொன்ன பல ஸ்தோத்திரங்கள் இருக்கு ஸ்தோத்திரங்கள்லாம் நிரம்பி இருக்கிறது பாகவதம் இதான் பாகவத புராணத்துக்குள்ள ஒரு தனியா அழகு எடுத்ததுமே குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதி அர்ஜுன பிரலாபமே ஒரு ஸ்தோத்திரம் போல இருக்கு பிரம்மா பகவான ஸ்தோத்திரம் பண்ணது த்ருவனுடைய திருவன் ஸ்தோத்ரம் பண்ணது பிரகலாதம் ஸ்தோத்ரம் பண்ணது கஜேந்திர ஸ்துதி நாராயண கவசம் ருத்ரகீதம் என்று அடுக்க அடுக்கா கடைசி வரலும் மார்க்கண்டேயர் பகவான வரையிலும் உள்ளதான ஸ்தோத்திரங்கள் பிரதி அத்தியாயம் ஸ்தோத்திரங்கள் இருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பகவானுடைய குணானுபவத்தை பிரதானமாக இதையும் துவாச்சே பிரகலாத உவாச்சே கஜேந்திர உவாச்சே கோபியா குந்தி என்றே சுகர் சொல்லி தன் வாய சொல்ற இந்த கோபிகள் சொன்னது என்று சொல்லிக் கொண்டு வருவார் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்கள்லே ஸ்ரீ சுக உவாச்சே என்று ஆரம்பிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் சுகர் தானே தன் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரமாக ஒரே ஸ்தோத்திரம் இருக்கு பரீட்சித்துராஜன் பாகவதும் என்று பிரார்த்திச்சதுமே உணே பகவன் யன மணி ஹுண்டு சுகராரம்பி ஷிரார் நமோ நமஸா சாத்வா விதூர்காட்சா முகு குயோகிநாஸ்தாதி சயன ராதசாஸ்வாம் நமையணம் வந்திரவணம் எதர்ணம் லோஹோக சரியோ விதுநோதி கல்மன் தஸ்ம சுபிர சவசே நமோ நம விச்சோபாத் சங்கம் யுத சோபயத்தோம் தராத்மன விதந்தி ப்ரமதிமா தமை சுபிரவசே நமோ நம தபஸ்வினோ தானவராசஸ்வின மனஸ்வினோ மந்திரவித சுமா கஷேமர்ப்பணம் தமீ சுே நமோ நம தொடங்கும் இந்த ஸ்தோத்திரம் மிகவும் ஆசிரியமானது பகவான் அடைவதற்கு பலவேறு பாதைகள் உள்ளதே சொல்றார் ஸ்ரீ சுகர் இந்த ஸ்தோத்திரத்திலேயே நாம் ஒவ்வொத்தரும் லட்சியவாதியாக இருக்கணும் ஒரு தீர்மானம் ஆகாதவர்களே விவேக்கி மனிதம் மிருகங்களுக்கு எந்த ஒரு லட்சியமும் வாழ்க்கையில கிடையாது அதுனாலே அதுக்கிடுக ஒரு நாய் ஓடித்தானா அங்க ஒரு எச்சக்கலை விழுந்திருக்கு அதை சாப்பிடலாம்னு ஓடுறது அதுக்குள்ள அங்க ஒரு நூறு நாய் வந்துட்டு தானா ரெண்டு நாயுமா சண்டை போட்டு விட்டு கடைச்சா சாப்பிடறது இல்லாதவனா திரும்பி வர்றது இது நாம் சாப்பிடறதே லட்சியமாக கொண்டு சுகங்களை உண்ணுத்தர் போட்டிக்கு வந்துட்டால் அவர்களிடத்துல அசூயையும் சண்டையும் ஒரு சந்தர்ப்பம் லாபமும் ஒரு சந்தர்ப்பம் நஷ்டமும் இப்படி வாழ்க்கையை நடத்திட்டோமானால் சொல்லும்படியாக விவேகம் இல்லாத நாம் ஒரு மிருகம் போலயே ஆயிடுறோம் அதனால நமக்கு எது லட்சியம் என்றார் அல்ப விஷயங்களை லட்சியமாக கொண்டிருந்துட்டால் லட்சியவாதின்னு சொல்ல முடியாது அவனை ஒருவன் பெரிய பில்டிங் கட்டணம் ஆசைப்படுறான் அது அவனுடைய லட்சியமா இருக்கு ஒருவர் பதவியில ஏறணும் நினைக்கிறான் அது அவனுடைய மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறான் அது ஒரு லட்சியமா இருக்கு எந்த லட்சியமாதியும் உழைச்சாதான் அந்த பலனை அடைய முடியறது இல்லாத நாள் ஆரம்ப சூடனாயிருந்து அதை ஆரம்பிச்சு வச்சுட்டு ஆகாது எந்த விலகி வந்துட்டான் ஆனால் அவ்வளவு அவ்வளவு தூரம் செலவிழிச்சதும் நஷ்டம் இவன் அதுல இருந்து விலகி வந்துட்டான் ஆனால் பேர் ஆரம்பிச்சு விட்டு விட்டுட்டான் என்று கேலியும் பண்ணுவா இவனுக்கும் மனசுல சாந்தி இருக்காது பிரயோஜனமும் இல்லாத பிரயாசையா போயற அதனால ஒரு சின்ன காரியம் ஆரம்பிச்சாலும் ஆனால் அதை செய்து முடிக்கணும் என்கின்ற பிடிவாதம் உடையவனுக்குத்தான் லட்சியவாதி அப்படின்னு பெயர் எந்த காரியத்தை தொடங்கினாலும் பல சந்தர்ப்பங்கள் நஷ்டங்கள் வரும் பல சந்தர்ப்பங்கள் அதை நம்மளை சோதிக்கும் அப்பொழுதும் விடவில்லை அப்படின்னு போகிறவன் சிறந்த லட்சியவாதி விஸ்வாமித்ரன் பிரம்மர்ஷியாகணும் என்று நினைத்தான் அதனால பல்வேறு சோதனைகள் வந்தது பல்வேறு சோதனைகளையும் ஜெயித்து பிரம்மர்ஷியாக ஆகவே ஆனான் அப்படிங்கறதுனால லட்சியவாதிகள் சிறந்தவர் விஸ்வாமித்ரர் என்று சொல்லலாம் இதுபோல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கு சில மகான்களுடைய சரித்திரங்களை செலண்டு வரேனே இவர்களுக்கு எல்லாம் பகவான பிரத்யட்சமா பார்க்கணுங்கிற லட்சியம் இருக்கு அந்த லட்சியத்தினால் அவர்கள் எதையும் கேர் பண்ணாதபடி அதுல அதுக்கு என்ன சாதனையோ அதை செய்கிறார்கள் கோட்டிக்கணக்காக நாம ஸ்பரணம் பண்றார்கள் பகவானும் பிரத்யமா பாக்கிறார்கள் அதுல அவர்கள் லட்சியவாதியா இருக்கிறார்கள் அல்ப விஷயத்துக்காக நாம் பிரயாசப்பட்டு அது கிடைச்சுட்டாலும் நமக்கு பூர்ண திருப்தி இருக்க போறது போனாலும் வீண் பிரயாசி என்று நினைக்கிறோம் யாரும் தன்னுடைய உழைப்புனால அடைகிற லாபத்துல சந்தோஷமா திரும்பி வர்றதா தெரியல யார கேட்டாலும் உழைச்சதான் மீச்சம் உழைப்பகத்தக்க கூலி கிடைக்கல என்றுதான் எத்தகைய ஒரு சம்பளம் வாங்குறவனும் அதிருப்தியோடு தான் வரா திருப்தியான சம்பளம் அவனுக்கு கிடைச்சுடுத்து சொல்ல முடியாது இல்லையா ஒரு கோட்டீஸ்வரனா ஆயிட்டாலும் கூட அதை பூர்ணமா இவன் அனுபவிச்சுட போறது இல்லையே அல்பாயசகா போயிடப்போறான்னு இல்ல அவன் இருக்கும்பொழுது அந்த ஒரு கோடி ரூபாய் செலவேண்டி போறான் அப்போ அது கிடைக்கலையே அப்படின்னு அழுதுதான் மிச்சம் ஆனால் உயர்ந்த லட்சியமாக பகவானுக்காக நாம் கண்ணீர் விட்டோம் ஒரு கால் கிடைக்காத போனா லாபம்தான் கண்ணீர் விட்டதே லாபம் பகவானுக்காக அதுதானே பக்தியுமே சொல்றோம் பகவான் கடைச்சுட்டான் ஆனால் அதுவும் லாபம்தான் அல்பத்துக்கா கிடைச்சாலும் நஷ்டம் தான் கண்ணீர் விட்டாலும் நஷ்டம் தான் பகவானுக்கு கண்ணீர் விட்டாலும் லாபம் தான் கிடைக்காத போனாலும் லாபம்தான் கடைச்சுட்டாலும் லாபம்தான் ஏனால் வஸ்தூனுடைய கௌரவத்தினால அப்பேற்பட்ட ஒரு கௌரவத்துக்கு ஒரு அல்பத்துக்குகா கண்ணீர் விட்டுட்டும் அது பிறகு நமக்கே தோணும் இதுக்கு போய் இவ்வளவு அழுதோமே என்று நம்ம நமக்கே வெக்கமா இருக்கும் ஒரு பொட்டு வந்துட்டால் பகவான நினைச்சு அப்படின்னதும் பக்தி விஷயமா ஒரு கண்ணீர் வந்துட்டா நம்ம கண்டு நமக்கு பிடிக்கிறது நம்ம ஜென்மா கிருதார்த்தமாயிட்டதாக தோன்றது இதுவே வேறு விஷயமா கண்ணீர் வந்தா ஆத்ம திருப்தி வராது துக்கம்தான் மிச்சப்படும் ஆனால் பகவத் விஷயமாக கண்ணீர் விட்டா கூட ஒரு ஆனந்தமா இருக்கிறதுனால அதையே பக்தி என்று ஏகாபச்கில பகவான் நினைத்து கண்ணீர் விட்டோமானால் அந்த கண்ணீர் பிரவாகத்திலேயே நம்ம கிரதயத்துல உள்ள அழுக்ககள் எல்லாம் கரைஞ்சு ஓடி போயிடுவான் சித்த நேரம் கொண்டு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டா எழுந்துன்னு வரும்போது எவ்வளவு நிம்மதியா இருக்கு கண்ணு கூட குளிர்ச்சியா மனசுல கூட நெஞ்சில கூட ஏதோ தித்திக்கிறது ஆர்வத்தினால மட்டிலும் அதனால விடுற கண்ணீரால மட்டிலும் நமக்கு ஆத்ம திருப்தி வந்து விடுறதே அதுலயே நம்ம சந்தோஷத்தை அடைஞ்ச விடுறோமே அப்படின்னா மகாலாபமாக அவனையே அடையணுங்கிற லட்சியவாதிகளாயிருந்து இந்த மகான்கள் அத்தகைய லட்சியத்தை அடைஞ்சார் ஒரு லட்சியத்துக்காக பல துறைகள் இருக்கும் ஒரு குளம்னு சொன்னா நாலு படித்தது போல இப்படியும் வரலா அப்படியும் வரலா இப்படியும் வரலாம் அப்படிங்கிறது போல மோட்ச மார்க்கமாக கர்மயோகமும் செய்யலாம் ஞானயோகமும் செய்யலாம் பக்தி யோகமும் செய்யலாம் ஞானயோகியும் அந்த பரமாத்மாவை தானே அடையிறான் பக்தியோகிமோ அவனத்தான அடையிறான் கர்மயோகிம அவனத்தான் அடையிறான் என்று பலவேறு படிகள் பகவான் கீதையில எல்லாவற்றையும் சொல்றார் என் அதற்கு அதிகாரிகள் அதுல போறார் சில பேருக்கு கர்மயோகம் சுலபமாக தோன்றது சில பேருக்கு சந்யாசமும் ஞான யோகமும் சுலபமாக தோன்றது சில பேருக்கு சவன கீர்த்தனாதி பக்தியே சுலபமாக தோன்றது அதுவே பிடிக்கிறதுக்கு சுகபிரமி எல்லாத்தையுமே அடைய வேண்டியது உயர்ந்து லட்சியமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிரஸ்த சாமியாதிசகையேன ராதசா என்று சொல்றார் தனக்கு நிகர் இல்லாத தன்னைவிட உயர்வு இல்லாததான ஒரு பொருளை அடையணும் என்று சொன்னார் அடையிற பாதையை சொல்றார் அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் கதாசிரமணம் முதலிவிகளாலே எந்த பரமாத்மாவா அடைவனோ என்று பக்தியை சொன்னார் பிறகு விஜக்னா எச்சரணோபசாதனாத சங்கம் யுதசே என்று சர்வசங்க பரித்யாகம் பண்ணி ஆத்மவிசாரம் பண்ணி ஞானயோக நிஷ்டர்கள் பகவான அடையறத சொல்றார் பிறகு தபஸ்வினோ தானபரா யசஸ்வினா மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக தான் தான தர்மம் தபசி எல்லாவற்றையும் நாராயணா ஏற்றி சமர்ப்பயாமி என்று கர்மயோகம் பண்ணி பகவான அடையறத சொல்றார் இத்தகைய கர்மயோகியாகவோ அல்லது பக்தி அல்லது ஞான இருந்து மோட்சத்தை தேடாதவன் மூணுக்கும் தகுதி இல்லாதவன் கர்மயோகமும் செய்ய வரல எவர்களும் மனுஷ மாத்தன்குடைய பசுபட்சிகள் உள்பட மனுஷ மாத்திரம் அவன் பிராமணனார் கட்டம் சண்டானனா இருக்கட்டும் கிராதனார் கட்டம் ஒருகால் மிளேச்சனா கூட இருக்கட்டும் சத் சங்கத்தினாலே பகவான் அடைஞ்சுடுவான் என்று முடிக்கிறாரு இங்கே எது உபாசயா சயாக சுத்தியம் தி தஸ்மை பிரபவிஷ்ண வேணமாக சத் சங்கத்தாலே அடைஞ்சுடுவான் சத் சங்கத்தாலும் அந்த ஞானம் பக்தி வைராக்கியம் எல்லாம் சாதுக்களுடைய கட்டாட்சத்தாலேயே சங்கபலத்தாலேயே இவனுக்கு வந்துடும் இவன் தனியா படிக்க வேண்டிய வசம் இல்லையே படிச்சுட்டதுனால வந்துடார் விதிரருக்கு வேதாந்தத்தை படிச்சதுனால ஞானம் வரல சனத்குமாருடைய கிருப்பையினால வந்து சஞ்சயனுக்கு ஞான திருஷ்டி உண்டாயிடுது வியாசருடைய கிருப்பையினாலேயே அதனாலே சாட்சா கிருஷ்ண பரமாத்மாவின் இடத்துல கேட்கிற அர்ஜுனனுக்கு கூட ஞானம் வந்ததோ வல்லையோ ஆனால் இருந்த இடத்துல திருதராஷ்டனுக்கு சொல்ற ரீதியிலே ஞான திருஷ்டியால பார்த்துட்டு இருந்த சஞ்சயனுக்கு வரவே காரணம் என்னால் வியாசபிரசாதாது என்று சஞ்சயனே சொல்றான் குரு கிருப்பையான ஞானம் சித்திச்சு விடுத்து சஞ்சயனுக்கு அது போல எது உபாஷயாஷயா சாதுக்களுடைய சங்க பலத்தனாலேயோ குரு கிருப்பையாலேயோ தனக்கு அந்த பக்தி தியான வைராக்கியம் பிரயாச இல்லாதபடி சுலபமாக வந்துடும் அப்படின்னு அப்போ இத்தகைய ஒரு ஞானம் பக்திக்கு ஒருவனை இன்னார்தான் அதிகாரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது இதுல அதனாலே பிராமணன் சண்டாளனுக்கு கூட ஞானம் சித்திச்சு விட்டால் அவன் எனக்கு குருங்கிறார் ஆதிசங்கர சண்டாளனுக்கு கூட ஞானம் வந்துடுமானால் யாரையும் பாவனமாக்கிவிடும் அப்படின்னா அப்ப பகவானுடைய நாமம் பக்தி சண்டாளன் இருந்தா கூட அவன் பரம பாவனமாக ஆயிடுறான் என்று சொல்லப்படுகிறார் சண்டாளனையும் ஹிந்துவை சேர்த்து ஆனால் மிரேச்சனை கூட சொல்றாருங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த வைதிகமான வர்ண தர்மத்திலிருந்து வெளிப்பட்டவர்கள் இவர்கள் அதனால இவருக்கு சம்ஸ்காரங்களோ அவர்களுக்கு விதிக்கப்படவே இல்லை விதிக்கப்படாததனாலே அவர்கள் செய்யலைங்கிற தோஷம் கிடையாது விதிக்கப்பட்டவர்கள் செயலேங்கிற தோஷமுடையவர்களா இருப்பதனாலே நம்ம வீடு அவ நல்லவாளா யார் விதிக்கப்பட்ட தர்மங்களை விட்டவர்களோ அவர்களை தாம் பிராத்தியர்கள் அப்படின்னு சொல்றது அவர்கள் தங்கள் விலகிவிட்டார்கள் மார்க்கத்தில இருந்து பதித்தர்கள் பிரஷ்டர்கள் இவர்களை ப்ரஷ்டர்கள் சொல்லணும் மார்க்கத்திலேருந்து விலகிவிட்டதுனால அவர்கள் அத்தகைய ப்ரஷ்டர்கள் இல்லையே அவர்களுக்கு சொல்லவே இல்லையே சொல்லவே சொல்லாதவர்களான அவர்களே யவனர்கள் முளைச்சர்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உரிய ஆச்சாரப்படி நின்றிருக்கிறார்கள் ஒருகால் அவர்கள் கூட நம்முடைய தர்மத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டார் நம்ம மற்ற மதங்களே நம்ம சேர்க்கிறார் நம்மகள் அப்படியே பத்த பத்தியா ஆயிரம் ஆயிரமாக மற்ற மதங்களுக்கு போயின்னு இருக்கா போயிருக்கிறவர்கள் அந்த மதத்தினுடைய சுவாரஸ்யத்தை தெரிஞ்சு போறா அந்த மதத்துல தத்துவத்தை தெரிஞ்சு போறான்னு சொல்ல முடியாது அந்த அந்தந்த மதங்கள்ல என்ன ரசம் இருக்குன்னு எனக்கு தெரியல இந்த மதத்துல என்ன ரசம் இல்லேன்னு தெரியல ஆகினாலும் இங்க லபிக்காதது அங்க என்ன லபிச்சுடும் தெரியல இங்க கிடைக்காத ஒரு ஆரோக்கியமோ ஐஸ்வர்யமோ பிரார்த்தனை பண்ணாருது அங்கேயும் கிடைக்கலன்னே நிச்சயமா இருக்கு மாதா கோவிலே போருமே தெரியும் ரெண்டு ஏமாற்றத்துக்கு பொதுவாக சொல்றேன் வழிபடுறவாளுடைய திட விசுவாசம் போறே அப்படிங்கறது ரெண்டுக்குமே நான் சொல்றேன் மத்திய மதம் நாம் சொல்ல வேண்டிய அரசியல் இல்ல என சர்வதேவ அதிகாரிகள் ஒரே தேவன வழிபடு அவர்கள் அப்படி வழிபடுவது போல நாம் இப்படி வழிபடுவோம் என்கின்ற நம்முடைய தர்மத்துல நாம் உறுதியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தானே சொல்றோம் அப்படி சமப்பட்டு சேர்த்தாள் இல்லையா மற்றவர்களே அத்தனை பேர்ல யாராவது உத்தர மகாபுருஷனா வந்தான்னு சொல்லுங்க ஏனால் அர்த்தார்த்தியா சேர்ந்தவர்தானே அடிக்கு பயனு சேர்ந்தவா தானே கொலை பண்ணி விடுவேன் குத்தி விடுவேன் ஒரு காலத்துல அடிச்சு சேர்த்துடா அடிக்கு பயந்து உத்தியோகம் உனக்கு ஆஸ்பத்திரியிலமா சிகிச்சை பண்ணி தரேன் வாங்க ஆசை காட்டி சேர்த்துண்டவா அடிக்க பயந்து சேர்த்தவாளும் ஆசை காட்டி சேர்க்கப்பட்டவாளன் எப்படி மகாபுருஷால இருக்க முடியும் ஆகினானே அங்க உள்ள தத்துவம் தெரிஞ்சு ஒரு ஞானி ஒருத்தன் சேர்க்கப்பட்டவன்லே கலந்தினான் இன்னி வரையிலும் கிடையாது நம்முடைய மதத்துல பிறரை சேர்க்கல பெருந்தன் வர்ண தர்மத்துல அது அடிப்படைதான் பீடிகதா அதுக்கு மேல எதுனால் கர்மயோக ஜான யோக பக்தி யோகா அதிதான் நம்முடைய மதத்துடைய யதார்த்த ஸ்வரூபம் உபாசனம் தான் பக்தியில எல்லாருக்கும் உண்டு நீங்க சொல்றார் கூட பக்தி பண்ணலாம் அப்போ பக்தி இன்னைக்கும் வந்தால் வெளிநாட்டிலேருந்து ஹரே கிருஷ்ணா கழிச்சல் பேர்கள் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்று வைஷ்ணவ தர்மத்தை அவலம்பிச்சு வராம உண்டு நாடு நாடாக தேசம் தேசமா சென்று நம்முடைய ஹரிநாம கீர்த்தனத்தை பிரச்சாரம் பண்ணி உலக வியாபகமாக பண்ணி வைக்க முடியும் அப்படி பண்ணாது தான் நம்ம ஆனா அவர்கள் நேற்றுக்கு தோன்றிய மதத்தை உலகம்பூரா வந்துட்டார் கொல்லம்பட்டையில ஊசி இருக்கிறது போலே இங்க அப்பேற்பட்ட தத்துவங்கள் நிர்தாரணமான இப்ப ஏற்பட்ட பாரத புண்ணிய பூமியில வந்து அவர்கள் நம்மளை பிடிக்கிறார்கள் நாமும் ஏமாளியாக அதை பார்த்தேன்னு நிற்கிறோம் ஆனால் அப்படி சேர்க்கப்பட்டவர்கள் யாரும் உண்மையான பாரமார்த்திக லாபத்தை அடைஞ்சுடலை ஒரு நாள் லௌகீகத்தை லாபத்தை அடையலாம் நினைச்செண்டு போன்றவர்களுக்கும் ஏமாற்றம் தான் உண்டாகிறது ஆனால் இனிமே இங்கேயே சேர முடியல அங்கேயே சேர முடியலன்னு ராகு நானாம் கேது நின்னானா ஏனால் இங்கதான் அமிர்தத்துக்கு சாப்பிட போய்ட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு அசுரான தெரியாமல் அமிர்தம் சாப்பிட்டா சொற்பானும் அமிர்த சாப்பிட்ட பிறகு அசுரன் கிட்ட வந்தே பக்கத்துல தானே அமிர்தம் சாப்பிட சொல்லிட்டு போகக்கூடாது அந்த கதையா ஆயிடுத்து ஆகையினாலும் இங்கேயே சேர முடியல அங்கேயே சேர முடியல என்ன இருந்தாலும் அவர்கள் கோணல் பார்வையோட தான் பாக்குற ஆவாலையும் அதனால சேர்க்க முடியல என்கின்ற கதியா ஆயிட்டதுங்கிறது தானே அது என்ன பரமார்த்த லாபமும் இல்லையே விவகார லாபமும் இல்லை ஆனா பிரயாசப்பட்டுதான் மிச்சம் ஏன் அவளுவர்களே இன்னைக்கும் கீழ்தான் இருக்கா யாரெல்லாமோ முன்னேற்றம் முன்னேற்றம்னு சுதந்திரம் வந்த நாளா சொல்லின்றாலே தவிர ஆனாலும் அவர்களே இன்னைக்கு அப்படியேதான் இருக்கிறார்கள் அவர்கள் ஒண்ணு அப்படி முன்னேற்றி விட்டதாக தெரியலையே இவர்களால் நாற்பது வருஷமா முன்னேற்றாததை யாரும் முன்னேற்றப்போறாங்க சலுகை ஏராளமான சலுகை கொடுத்திருக்கு சலுகை கொடுத்திருந்த போதிலும் அந்த சலுகையை பிரத்தியார அடிக்க அவ தவிர தன்னை முன்னேற்றிக்க உபயோகப்படுத்தல அவளுடைய தன்மையும் அப்படி இருக்கு இவர்களாவது முன்னேற்றதா இல்லையா இவர்கள் முன்னேற்றுவதா இல்லை ஏனால் முன்னேறினவாளுக்கும் பின்னேறினவாளுக்கும் நெடுவுல ஓத்தம் முன்னேறின்றே இருக்கான் முன்னேறினவா்களை மேல போகாத அடுத்து விட்டான் கீழே இருக்கிறவன மேல வராம தடுத்துனா நடுப்பு இருக்கிறவன் சுகஜீவியா இருந்து இருக்கான் ஆகனால கீழே இருக்கிறவன் அப்பதோஷமா கீழேதான் இருக்கான் மேல இருக்கிறவன் இனிமே மேல போறதுக்கு வழி இல்லாம இருந்துன்னு ஆகினால நடுவில் இருக்கிறவன் இருக்க அனாவசிய விஷயம் நமக்கு இப்போ ஆனால் ஹூனாந்த புலிந்த புல்கசா ஆபீர கங்காஹா கசாதையா யவனர்களுக்கு கூட மலேச்சர்களுக்கு கூட துருஷ்கர்களுக்கு கூட எந்த தீபங்கள்ல தோன்றினவர்களுக்கும் கர்மானுஷ்டானத்துல வைதிக கர்மானுஷ்டானத்துல வேணா அதிகாரம் இல்லைன்னு சொன்னாலே தவிர ஆனால் பக்தியில எல்லாருக்கும் அனுஷ்டானம் அதிகாரம் உண்டும் எதுக்கு இளவுர சொல்ிறரை வந்து நம்முடைய மதத்தில நாம் சேர்க்கிறதுக்கு வந்துட்டார்கள் அவர்களை யார் சேர்த்தார் என்ன சௌக்கியங்கள் பண்ணித்தரேன் என்று நம்ம மதத்திலேன்னு ஒருத்தர் போய் கேட்கல என் மதத்துல புகார் உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு பயமுறுத்தமும் இல்லை நம்ம மதத்துல வந்து கெஞ்சியும் கூட கேட்டுக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டு இருந்தோம் நம்ம அப்படி இருந்தும் கூட அவர்கள் சேர்ந்தார்கள் எப்படி சேர்ந்தார்கள் தெரியல வேஷபூஷணத்துல அப்படியே இருக்கிறார்கள் வேஷபூஷணங்கள் ஒன்னும் மாறிவிடல ஆனால் பாவம் கிருஷ்ணமயமாக ஆயிடுது அது மாதிரி சேர்ந்தவர்கள் சில பேர்கள் இப்ப சொல்ல போற கபீர் அப்படிங்கிறவர் இந்த கபீர் முஸ்லீம் ஆனால் ஹிந்துவாயிட்டார் ஹிந்து அப்படின்னு சொன்னா ஹிந்துவ போல வேஷபூஷணங்கள் கிடையாது முஸ்லீம் எடுத்துக்கிறவசத்தை முஸ்லீம்களா இருந்து பல சாதுக்கள் கிருஷ்ண பக்தியில ராமபக்தியில வந்தவர்கள் உண்டு அதுல ஹுசேன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் ரஹீம் அப்படிங்கிறவர் அக்பருடைய தளபதியாவே சேனாபதியாவே இருந்தார் மகா சத்யசந்தரவர் ரஹீந்திர பக்தர் பரமகிருஷ்ண பக்தர் சம்ஸ்கிருத ஜானியவர் சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ணகர்ணாமிரதம் போன்ற அருமையான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறார் அவர் அத்தகைய சம்ஸ்கிருத ஜானமும் அவருக்கு இருந்திருக்கு மகா சத்யசிந்தர் ஆனால் பீஸ்வர் எப்படி பாண்டவ பட்சவாதியா இருந்தாலும் ஆனால் எதிர்த்து யுத்தம் பண்றோ கடமைன்னு அது ஒரு இந்து தர்மத்திலேயோ கிருஷ்ண பக்தியிலேயோ ஈடுபாடு இருந்தாலும் அக்பருடைய தளபதியா இருப்பதனாலே ராஜபுத்திர வீரர்களோடு சண்டை போடுறார் ராஜபுத்திரர்களால ரஹீமை சமாளிக்கவே முடியல அதனால அவர்கள் ஒரு தந்திரம் பண்ணார்கள் நாம் உடன்பாட்டுக்கு போயிடுவோம் சந்தி பண்ணிவிடுவோம் என்று சொல்லி அதை உத்தேசிச்ச ஒரு டின்னர் வச்சு ரஹீம அழைச்சி விஷம் கலந்த உணவை கொடுத்து ரஹீம சமாப்தி பண்ணிவிட்டா அப்புறம் அக்பர் தலையெடுக்கவே முடியாது ஏன்னா ரஹீம்தான் அவருக்கு சர்வஸ்வம் என்று ராஜபுத்திர வீரர்கள் முடிவு கட்டினார்கள் ஆயுதத்துக்கு நாம் சந்தியில பேடுவோம் சமாதானத்துக்கு பேடுவோனதும் ரஹீமும் தன் ஆயுதத்தை கீழே வச்சுட்டார் சமாதானத்தை ஒத்து நிட்டார் உடனே விருமண சமாதானம் கூடாது நாம் ஒரு டின்னர் வச்சு கலந்து சாப்பிட்டு நாம் யுத்தத்தை நிறுத்திவிடுவோம் ரஹீம் அப்படியே ஆகட்டும் மறுநாள் வரையனு ஒத்து தன்னுடைய கூடாரத்துல போய் தங்கினார் ரஹீம் அப்படி வரும்பொழுது ஒரு பிராமணர் வயோதிகர் அங்கேன்னு வந்தார் நீங்கள் மலேச்சராக இருக்கிறீர் முலேச்ச ஆச்சாரத்தில் இருக்கிறேன் ஆனாலும் உங்களுடைய ஞானம் உங்களுடைய பக்தி எனக்கு தெரியும் அதனாலே உங்கள் பட்சத்துல நான் பேச வந்திருக்கேன் ராஜபுத்திர வீரர்கள் நல்ல எண்ணத்தோட உங்களை சாப்பிட கூப்பிடல நாளைக்கு விஷம் வச்சுடுவார் அதனால நாளைக்கு நீங்க விருந்துக்கு போக வேண்டாம் என்று வயோதிக பிராமணர் சொல்றார் உடனே ரஹீன் சொன்னார் எப்பொழுதுமே இரண்டாவது வார்த்தையே நமக்கு கிடையாது ஆகியனால உயிருக்கு பயப்படவனாயிருந்தால் நாங்கள் எல்லாம் போர்க்களத்திலிருந்து யுத்தம் பண்ண முடியாது ஆயுதம் எடுக்க முடியாது சத்தியத்தை நம்பிதானே ஆயுதத்தை எடுக்கிறோம் அதனால நாளைக்கு சாப்பாட்டுக்கு அவர்கள் விஷம் கொடுத்தானால் என்னிடத்துல பயந்தவர்கள் வஞ்சகர்கள் என்று அர்த்தமாச்சு என் விரோதிக்கு அப்படி பயந்தவன் வஞ்சகன்னு பட்டம் கட்டிட்டாவது நான் போறேன் ஆனால் சத்தியசந்தனாக உயிர விட்டேன் அப்படிங்கிற என்னுடைய பெருமையை நான் விடமாட்டேன் சத்தியத்தை மீறமாட்டேன் என்றதும் இந்த பிராமணர் திரும்பி போயிட்ட ராத்திரி எப்போதும் கிருஷ்ணத்தியானம் பண்ணி விட்டுதான் ரஹீன் படுத்துப்பார் ராத்திரி படுத்துட்டு இருக்கும் போது கோபாலன் தரிசனம் கொடுத்தான் சப்பனத்துல பகவான் சொல்றாள் மத்தியானம் பிராமணனாக வந்தது நான் நீ என்னுடைய பக்தன் அதனால நீ அங்க போய் விஷபோஜனத்தை சாப்பிட்டுட்டு போயிடாதே நான் போகாதேன்னு சொல்றேன் நீ சொன்னத கீழ் என்று பகவான் கிருஷ்ணனே சொல்றார் சொப்பனத்திலேயே இவர் பதில் சொல்றார் என்னிடத்துல அவரு பிரியும் உமக்கு வரத்துக்கு காரணம் என்ன நான் போனா பிரித்து போறேனே நீ சத்தியசந்தனா இருக்கிறதுனால உன்னிடத்துல பிரியம் அதனால நான் சத்தியத்தை மீறமாட்டேன் ஏனால் விஷம் சாப்பிட்டும் பிரகலாதனை காப்பாத்தலையா விஷம் சாப்பிட்டும் மீராபாயை காப்பாத்தலையா அது கூட ரஹீம காப்பாத்தணும்னு இஷ்டம் கிருஷ்ணன் பின்னேனால் போகாதே போகாதேங்கிறது நின்று பாக்குறான் அப்படிதான் நான் போகலே அப்படின்னு சொல்லிவிட்டா இவன் அப்பேற்பட்ட நூறுக்கு நூறு மார்க் வாங்குற பக்தன் ஆக மாட்டான் ஏனால் அப்பன் எப்படி இருக்கிறான் பகவான் ஆயம் பார்க்கிறான் இவனுக்கு கனவு கலைஞ்சது ரொம்ப திருப்தி ஏனால் சப்பனத்துல கூட சரியான பதில் சொல்லிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் மறுநாள் காலமே வந்தார் விஷம்னு தெரிஞ்சே சாப்பிட்டார் இந்த அன்னத்துல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சே சாப்பிட்டார் ராஜபுத்திர வீரர்கள் நினைச்சார்கள் போய் தொலைஞ்சான்னு நினைச்சார்கள் ஆனால் இவர் சௌக்கியமா பிரகலாதன போல திரும்பி வந்துட்டார் ஆனால் இவர் முலேச்சர் தான் மிளேச்சர்னு சொல்ல முடியுமோ இது போல எத்தனை பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள் ரஹீம் ரசகானும் திறந்திருக்கிறார் காலசனும் திறந்திருக்கிறார் ஹுசேனும் திறந்திருக்கிறார் இவர்களுடைய சரித்திரங்களும் இப்ப கிடைக்கிறது இவர்கள் பாடின பாடல்களும் இப்ப கிடைக்கிறது இவர்கள் அப்படி ஒரு கிருஷ்ணரசத்திலும் ஒழியிருக்கிறார் காலசுங்கிறவர் அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ணபக்தராக இருந்திருக்கிறார் ரசகான கேட்க வேண்டியது இல்லை ரசர் அத்தகைய ஒரு கிருஷ்ணபக்தி உடையவராக இருந்திருக்கிறார் ஹுசேன் அத்தகைய கிருஷ்ண பக்தர் இவர்கள் எல்லாரும் பிருந்தாவனத்திலேயே இருந்தவர்கள் அத்தகைய கிருஷ்ண பக்தர்களா இருந்தார் ராமபக்தர்ல கபீர் அப்படிங்கிறவர் பிரசித்தமான சந்த் இன்னைக்கும் கபீர் பந்து அப்படிங்கிற ஒரு முஸ்லிம் சமூகம் தனியா காசியில் இருக்கு கபீர் பந்துன்னா அவளுக்கு ஆனால் ராமநாம ஜபம் பண்ணுவார் ராமாயணங்கள் எல்லாம் படிப்பார் ராமபக்தி பண்ணுவார் கபீர் பந்துங்கிற மார்க்கம் அவருடைய மார்க்கம் கதிர அத்தகைய ஒரு மார்க்கத்தை காண்பிச்சார் அப்படின்னா அத்தகைய ஒரு ராமபக்தியை அவரடத்துல அப்படி எப்படி கொடி கொண்டது ராமனிடத்துல அத்தகைய ஒரு ஈடுபாடு வந்தது இந்த மகாத்மா அதனாலே இவர்கள் எல்லாரும் வெற்றி குத்து இருக்கிற ஒரு அசுதராட்சசர்களை போல இருக்கிற சந்தர்ப்பத்திலே பாரத நாடு குமிரி என்று இருக்கிற சந்தர்ப்பத்திலே ஹிந்து தர்மம் இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அவதார புருஷர்களான சாதுக்களா இருப்பதனாலே அவனுடைய மதத்திலேயே புகுந்து ஆனால் அதுல ஒரு சத்தியத்தை காட்டுவதற்காக ராமதுதான் பண்ணின வேலை அதனால ஒரு மனுஷன் சேர்த்துடவர் இல்லை இவர் மனுஷ சேர்த்துடனா எப்படி இருக்கான உலகத்தை பார்த்தா தெரியும் தெய்வம் சேர்த்ததா இருப்பதனாலே இவர் ஆஜன்ம ஞானியா இருக்கிறார் அப்பேற்பட்ட பக்தனா உலகத்துக்கு வழிகாட்டியா இருக்கிறார் ஒரு மதத்தினாலும் ஒரு மதத்தை தாக்குறதோ ஒரு மதத்துல சுயநலத்தை கொண்டு இருக்கிறதோ இதெல்லாம் ஈஸ்வர சம்மதமா ஆயிடுமாங்கியாவது ஈஸ்வர சம்மதமாக எப்படி இருக்கும் மதத்தின் பெயரால் ஒரு தன் குத்திண்டு செத்தான ஈஸ்வர சம்மதமா எப்படி இருக்க முடியும் எந்த மதமா தான் இருக்கட்டும் எந்த மத நூலாத்தான் இருக்கட்டும் ஒரே தேவன்கிறதானே சொல்றது எந்த மதமும் சத்தியம் அஹிம்சை பரோபகாரம் ஜீவகாருண்யம் பிரேமை இதை உபதேசம் பண்ணாத ஒரு மத நூல் சொல்லுங்க உங்க குரானே இருக்கட்டும் பைபிளே இருக்கட்டும் இதைத்தானே சொல்றது அத்தகைய ஒரு தர்மத்தை விட்டு ஈஸ்வரன் பெயரால சண்டை போற்று நிட்டால் அது ஈஸ்வரனுக்கு சம்மதமாகும் என்றோ அது சரியான பாதைதான் என்றோ சொல்லவே முடியாது ஆகினாலே அவரவர்கள் அவரவர்களுடைய பாதையில் இருந்து போறார்கள் பாகவதாபாரம்னாக்க நாம சங்கீர்த்த மன்றமா ஒத்தன அடிச்சுடா தான் பாகவதாபசாரம் நினைச்சுக்க வேண்டாம் ஏன்னா அப்படிங்கிற ஞானம் இருந்துவிட்டா முஸ்லீம்கள் கூட பாகவதா கிறிஸ்தவர்கள் கூட பாகவதா அந்த கிறிஸ்து முஸ்லீம்களுக்கு நாமும் பாகவதாலுதான் பகவானு அவரவர்கள் வழிபட வேண்டிய முறை அவள் அவளா இருக்கும்பொழுது ஹிந்து முஸ்லீம் அடிச்சாலோ முஸ்லீம் ஹிந்துவ அடிச்சாலோ ஒத்தரோத்தன் ஈஸ்வனுடைய பெயரால சண்டை போட்டுடானோ அத ஒத்தரோத்தன் ஈஸ்வரனுடைய பெயரால சண்டை போட்டுதான் அடியார்களுக்கு செய்த அபசாரமா அதனால எந்த மதத்திலையும் பரந்த தன்மையோட நூல்களெல்லாம் சத்தியத்தையும் அஹிம்சையும் இருக்கணும் யாருமே தன்னுடைய பெருந்தன் மதத்தில் உள்ள ஒரு பெருந்தன்மையாக இருந்தால்தான் அதுக்கு மதம் பெயரை தவறு இல்லாத மதம் கூடவே கூடாது மதம் இருந்தா நமக்கு ஆன்மீக வழிய காட்டு மதம் இருந்தா அதோகதிக்கு போக வேண்டியதுதான் ஆனாலே மத் பக்த சங்கரத்வேஷி மத்வேஷி சங்கர பிரியா உபௌதூ நரகம் யாதா யாவச் சந்திர திவாகரம் என்று பகவான் விஷ்ணுவே சொல்றார் விஷ்ணு பக்தன் அப்படிங்கிற ரீதியிலே சிவத்வேஷம் பண்றதோ சிவபக்தங்கிற ரீதியிலே விஷ்ணுத்வேஷம் பண்றதோ வைஷ்ணவால் சைவாலை தாக்குறதோ செய்வாள் வைஷ்ணவால தாக்குறதோ அதுபோல அந்தந்த மதங்களை அந்தந்த மதங்களை தாக்குறதோ ஒரு காலம் சம்மதமாக ஆகாது சாஸ்திரம் எல்லாம் சொல்றதும் ச என்று அவன் ஒருவனே ஏகோ தேவகா சர்வபூதாந்தர் ஆத்மா என்று ஒரே தெய்வன் சர்வாந்தரியாமியா இருக்கிறான் நிச்சயம் ஒருவன் இவர்கள்லாம் இந்துக்களுடைய தெய்வம் அவன் ஹிந்துக்களை படைச்சிருக்கிறா அந்த சுவாமி அவிஸ்துவ படைச்ச சுவாமி அதனால கிறிஸ்துவாளுடைய தெய்வம் அதெல்லாம் அமெரிக்கா தெய்வம் அமெரிக்கா சுவாமி அமெரிக்காவை படைச்சா இந்தியா சுவாமி இந்தியா சொல்றதுக்கே நன்னா இல்ல அப்ப அவாவ படைச்ச சாமி அவாவா தெய்வம்னு அர்த்தம் இல்லையே அப்படி இல்லையே சத்தியமா அப்படி இல்லையே எந்த மதனும் இல்லையே அப்படி இல்லையே உலகத்தை படைச்ச ஒரே தேவன தானே ஒத்துக்கிறது அந்த ஒரே தேவன் எல்லாருக்கும் உண்டு இல்லையா ஆகினாலே அந்த தேவனுக்கு அவாவா இஷ்டப்படி பயிரை வச்சிருக்கா அவிபாடு நடத்த நாம் வாட்டர்னு சொல்லலாம் தண்ணீர்னு சொல்லலாம் ஜலம்னு சொல்லலாம் நீளுன்னு சொல்லலாம் ஆபக சொல்லலாம் எந்த பெயராலும் சொன்னாலும் வஸ்து ஒண்ணுதான் வாட்டர்னு என்னவா சொல்லலாம் அப்படின்னு அடிச்சியான உனக்கு அடிச்சியை தவிர வஸ்து கெட்டு போகல ஜலம்னு சொல்லலாம் தீர்த்தம்னு சொல்லலாம் பெயர் மாறியவர்கள் வஸ்து ஒண்ணுதான் அதுபோல ஒரே வஸ்துவ பலவேறு நாம ரூபங்களாலே பலவேறு உபாசனத்தாலே பலவேறு வழிபாடு பண்றாங்கிறதா நமக்கு பிரிவாளா நித்தியானுசந்தானத்துல சொல்லிக் கொடுத்திருக்கிறார் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி மழை எங்க பொழிஞ்சாலும் அந்தந்த கிராமங்கள்லயும் அந்தந்த ஊர்லயே அந்தந்த மலையில பொழிஞ்ச மழையெல்லாம் திரண்டு வந்து ஒரு பிரவாகமாக ஆகி எப்படி சமுதிரத்துல சேர்றதோ அதுபோல எந்த திசையில எந்த மதத்துல எந்த ரூபத்துல யாதனை வழிபடு அது எல்லாம் பரமாத்மாவினிடத்திலேயே வந்து சேர்கிறது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையை காண்பிச்சதுனால அந்த பெருந்தன்மையை காட்டி அத்தகைய ஞானிகள் அப்படி இருப்பார் அதுதான் உண்மையா மதத்தினுடைய அறிவு மதத்துல சேர்க்கப்பட்டது அதுக்குதான் பெயர் அப்படி சேர்ந்தவர் கபீர் போன்ற மகான்கள் அவர்களுக்கு சதாபமானே அவருக்கு இந்த நினைச்சார் தானே அதுல முதல்ல மாறினார் தானே ரஹீம் ராம் ராம்னு சொல்ல தொடங்கினார் அவருடைய எதிர்ப்புகளை அவர் சகிச்சு கொண்டார் ஜனங்களிடத்தில் இப்படி ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமையை காட்டி ஒரு மார்க்கத்தை ஜனங்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் அவருடைய உபாசன மந்திரம் தாரக மந்திரமாத்தான் இருந்தது ஆசித் ஆசீத் கவீரதாசாக்க மகாபாவோத்தான வைரா சம்பூர்ண ராமபக்தி பராண कुला दुष्कुल संूद महाशा अचिता कुलाचारो राणवराधना सर्व सगुण संपन्न सत्य सतो महाम काशी दानी कबीर उपीमा नीरू दंपति சில பேர் சொல்றார்கள் இவர் அயோனிஜியாக அயோனிஜனாக தோன்றினார் யார் வேற்ற பொருந்தார் தெரியல எடுத்து வளர்த்தார்கள் அவர்கள் அப்படிங்கிற அதுவும் சத்தியமா இருக்கலாம் முஸ்லீம்களை வளர்த்ததனாலேயே முஸ்லீம் ஆச்சாரத்தோட இருக்கிறார் ஆனால் அவருக்கு தன்னுடைய தன்னுடைய ஆச்சாரங்களை விடணும்னோ வெச்சுக்கணுனோ ரெண்டும் எண்ணம் இல்லை ஜடபிருதர் எப்படி இருந்தார் ஆனாலும் பூல அறுக்கணும்னோ போட்டுக்கணும்னோ ரெண்டும் நினைமும் இல்லை அவருக்கு ஏனால் அது மாட்டு தோண்டிட்டு போறது அது ஒருத்தர் ஒருத்தர்கள் கொஞ்சம் வயதாகி வேண்டாம் குடும்பம்னு தோண்டப்பட்டன அதுலதான் கோபம் வர்றது இத அறுத்து தெரிஞ்சுடும் இதை அறுத்துட்டா எல்லாம் சித்தி சுட்டு மாதிரி தோன்றது சில பேருக்கு சில பேருக்கு வேற கலக வஸ்திரத்தை மாற்றி நுட்டா அப்படியே சன்னியாசம் வந்துட்டா அப்படின்னு தோன்றது ஜடபிரத என்ன பண்ணனா இருக்கவனையே இருந்தா நீ அதையே கவனிக்கிற ஏனால் ஒரு காலம் அதை அந்த மாதிரி பண்ணி அப்புறம் நான் இப்படின்னு தனியா அம்பாவம் வந்தாலும் வந்துடும் ஏன்னா அவ்ள வீட்டு கட்டிருந்தா நம்ம இதை கட்டின்னு இருக்கோம் அவன் போட்டுக்கா நம்ம இதை அறுத்து விட்டான் என்று ஒரு தமிழ் ஆனாலும் அவளை விட நம்ம பெரியவா அப்படிங்கிற ஒரு அகம்பாமம் போயிட்டா தானே சன்னியாசம் உனக்கு சித்திச்சு விடுறது என்கின்றதை காட்டுறது இல்லையோ அதுபோல கபீர் நாம் வந்து குல்லா வச்சுக்கோமா தாடி வச்சுக்கோமா இல்ல கைலி கட்டென்று கோமா இனிமே நம்ம ஹிந்து ஆயிட்டவனால இதெல்லாத்தையும் மாத்தேண்டு நெத்திக்கிட்டே உடனே நாம் ஆரம்பிருந்தாரா ராமர் கிடைச்சிருக்கவே மாட்டார் போயிட்டிருக்கா எப்படியாவது என்ன பிரயோஜனம் விடுனா பகவான் கீதையில சர்வ சங்கல்பாசி அப்படின்னா சர்வ சந்யா சர்வ சங்கல்ப சன்னியாசம் நமக்குன்னு எந்தவிதமான பிடிவாதமும் இருக்கக்கூடாது சர்வ சங்கல்பங்களையும் விட்டுட்டு அவன் எப்படி நடத்துறானோ அப்படி இருக்கட்டும் நினைச்சிருக்கானு இவரு உடனே நாம் ஹிந்து ஆகணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மதத்தை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உன்னு திரட்டக வந்து நான் ஹிந்து வாங்கணும் என்ன பேரை மாத்தி வைங்கோ கபீர் எனக்கு பேருக்கு பிடிக்கல ராமசாமி பேர் வையுங்க கேட்டு அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையா ஏன்னா நம்முடைய ராமபக்திக்கு இதெல்லாம் ஒன்னும் இடைஞ்சல் இல்லையு அவருக்கு தெரியும் அதனாலே அனவரதும் ராமராம ராம ராம என்று தாரக தர்மத்துல இருக்கிறதுனால தன் குலாச்சாரத்தை பத்தி அவர் என்ன பண்ண நீ விடுவிடுங்க விட்டு தொலைக்க விட்டு தொலைக்கப் போறேன் விட்டு தொலைக்கற ஜென்மா பூரா சொல்லி விட்டு கடைசியில பிராண்ட விட்டு தொலைப்பா ஒன்றைய விடவாட்டா பிராண்ட விட்டு தொலைப்பா விட்டு தொலைங்கிற காட்டில் பிடிடா ஏனால் ஒரே சமயில கிழக்கையும் மேற்கையும் போக முடியுமா நான் கிழக்க போய் கிழக்க போயிட்டு இருந்தா கிழக்கு போயிட்டு இருக்க முடியுமா நீ கிழக்க போயிட்டா மேற்கு தானே விலகிறது மேற்க போயிட்டா கிழக்கு தானே விலகற விடுங்கிறது காட்டிலும் ஒரு மரத்துல அவரை ஏறி நின்று நிக்கிற கலையில நிக்காத களையை நிக்காத விடாத களையை விடுனா அவன் கீழே விடுவான் அவன் கிட்ட அந்த மேல் கலையிடான் தூக்கி விடுவான் ஏன்னா அந்த புடிச்ச தைரியத்தார கால ஜெயவன் அதுபோதே நீ சர்வத்தையும் விடு சர்வத்தையும் விடு சர்வத்தையும் விடு அப்படிங்கறத காட்டிலும் கிருஷ்ணன புடி கிருஷ்ணன புடி கிருஷ்ணன புடி என்று சொன்னா கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ண கதா சிரவம் கிருஷ்ணதாசர்களுடைய சங்கம் கிருஷ்ணஸ்மரணம் கிருஷ்ண சிந்தனம் கிருஷ்ண தியானம் கிருஷ்ண பூஜைனா கடைசியில ஒவ்வொன்னா அது விட்டு போயிடுது எதுனா காதல என்ன எழுந்தா வேற ஒர்க்கெல்லாம் அவனுக்கு உண்டு இதுல ருச்சி வந்து விடுத்தோம் அதனால பாதகத்துல பத்து அத்தியாயம் படிப்பானோ உட்காந்துட்டா அத்தியாயம் படிச்சு விட்டான் இன்னைக்கு அஷ்டோத்தரம் போகணும்னு சொன்னா சகசனாமம் பண்ணி விட்டான் இதுல ருச்சி வந்து விட்டனால அதுக்கு ஒண்ணுனா விட்டு போயிடுது இத பிடிச்சாதான் அது வீடும் சில பேருக்கு அதை பிடிச்சு இதை விட்டுடுவா இத பிடிச்சேன்னா அது வீடம் ஏதாவது ஏதாவது ஒன்னுதான் ஐயா பிடிக்க முடியாது இதுக்கு ஈடுபட்டா அதுக்கு அவகாசம் இல்லை அதுல ஈடுபட்டா இது அவகாசம் இல்லை அப்படிங்கறதுனால நீ எல்லாத்தையும் தஜின்னு சொல்றத காட்டிலும் நீ பஜிச்சு அதெல்லாம் தியானே தயிச்சுடும் நீஜிக்காம அதை தயிக்க நான் தஜிச்சு விட்டு பஜிக்கிறேன் அப்படின்னா இப்பொழுது எப்படி இருக்கியோ அப்படிதான் தஜிச்ச பிறகு இருப்பா அதுல ருச்சி வராததுனால இப்பொழுது ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்ப விட்ட பிறகு அப்பவும் அது ருச்சி வரப்போறது இல்லை ஏன்னா பகவதத்துக்கு சாதனம் தியாகம் இல்லை பகவதத்திற்கு சாதனம் பிரேம அந்த பிரேம ஹயத்துல வந்துட்டு தானாலே மற்ற விஷயங்கள்லாம் உனக்கு ருச்சி இல்லைனென்றும் அதுலதான் ருச்சி வந்துடும் சொல்றதுனால சொல்றார் இவர் அதை பத்தி எதுவும் லட்சியம் பண்ணலையாம் தன் வாழ்க்கை இப்படி அமையனமனே திட்டமிடலையா ஏனால் அமைக்கிறவனுடைய இஷ்டம் எனக்கு வேண்டியது ராமநாமம் என் வாழ்க்கையினாலும் அமைக்கட்டான் அது அமைக்கிறவனுடைய இஷ்டம் ஆனா இப்படி அமைக்கிறேன் அப்படி அமைக்கிறேன் நான் பிளான் போட்டுவிட்டு கடைசியில உள்ளது எனக்கு கிடைக்காது என்ன செய்யறது எனக்கு வேண்டியது எப்படி இருந்தா எனக்கு கிடைக்கும் எனக்கு வேண்டியது ராமநாமம் எனக்கு அந்த பக்தி வேணும் அதுதான் என் வாழ்க்கை அப்படியாது உன் இஷ்டத்துக்கு அமைச்சுக்கும் அச்சித குலாச்சாரா ராமநாம ஜப பிரியகா வைஷ்ணவராதன பரகா விவேகி வினயான் வித சாது சங்கத்திலையும் சாது சேவையிலையும் குரு பக்தியிலையும் எவ்வளவு நாட்டம் உண்டு என்றுதான் குரு பக்திக்கு சரியான வழிகாட்டி கவிர் சாது சேவைக்கு சரியான வழிகாட்டி கவிர் மூணாவது ஸ்தானத்து தான் அவருக்கு ராமபக்தி ஏனால் குருவும் சாதுவும் இருந்துட்டால் ராமபக்தி தானே வர்றது குருவ ஆசிரிக்கணும் என்று கதிரே தன் ஜனங்களுக்கு சொல்றார் அவருடைய பாடல் போனால் பாட்டைய காற்றவாள் யார் தான் மட்டுமல்ல போகும்போது நமக்கு தொண வரணும் அத்தகைய ஒரு இந்த கோரமான சம்சார பாதையிலே குரு இல்லாதபடி போகாது ஏன்னா இது பயங்கரமான பாதைங்கிறார் की नधिया की पहाडी लाट அவி அத்யான்கிற ஒரு பெரிய ஆறு போகிறது அதுல அகம்பாபம்ங்கிற அலை மேல அலையாக அட்டிக்கிறது அதுல போய் மாற்றினுடாதுங்கிறார் மத மத் தாதா மாயா பவன கே தாட்டின मह को महेल का पा तुणा पर्व लोभ चोर संगा गोरवी ने कामोधम करार कहत सुनो साधो भाट गुरु बतावे लोभिनालदे आश्चर इव्वे आवश्यता आशेरा தனக்கு ஒரு குரு வேணும் என்று அவருக்கு தோணித்து அதனால சத்குருவ நாடனும் என்று நினைச்சார் காசியிலே ராமானந்த சுவாமிகள் என்கின்ற ஒரு மகான் இருந்தார் அவர் பிராமண வைதிக சன்னியாசி வைஷ்ணவர் பல பேர்களுக்கு வைஷ்ணவ தீட்ச கொடுக்கிறார் தாரகவந்த உபதேசம் பண்றார் அவரிடத்துல உபதேசம் பண்ணிக்கணும் என்று கவியிற்கு தோணித்து அதனால அவருடைய மடத்துக்கு வந்துட்டார் தான் மலேச்சனா இருப்பதனாலே உள்ள போகிறது உச்சிதமில்லைன்னு அவருக்கு தெரிகிறது மரத்தினுடைய வாசலை எட்டி நின்று கொண்டு அந்த மரத்துல கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாரும் வரும்போது அவர்கள்லாம் சொல்றார்கள் அப்பா உனக்கு கிடைக்காது பாது என்னோட பைத்தியமா என்னடி ஒரு முஸ்லீமா இருந்தாண்டு ஹிந்து சுவாமியை ஆசிரியக்கணும் வந்திருக்கே அதெல்லாம் கிடைக்காது உனக்கு நீ போ இல்ல எனக்கு மந்திரோபதேசம் பண்ணணும்னு சொல்லுங்க போடா உன்னுடைய மஸ்ஜிதுக்கே போவாங்க ஏதாவது ஃபக்கீர் மௌல்வி இருப்பா வாட்டுக்க நீர்வான ஓது இங்க வந்து நிற்கிறா எனக்கு ராமநாமம் வேணும் எங்க மௌல்வி எல்லாம் அத உபதேசிக்க மாட்டா எனக்கு அதுலதான் ரொம்ப ருச்சி இருக்கு உபதேசம் இல்லாம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலே என் குருநாதரை நீங்க காட்டி கொடுங்க அவர் என்ன சொல்றார் போய் சொல்லும் ஏ சூரியனும் இருட்டும் சந்திக்கிற அன்னைக்கு வா போ என்னைக்காவது சூரியனை இருட்டும் சந்திக்குமா அன்னைக்கு வா அப்படின்னா எப்போ அவள் ஒரு திருஷ்டாந்தம் சொன்னாரோ இவர் ஒரு திருஷ்டாந்தார் ஏன்னா இவர் மகாகவி அப்படி ஒரு திருஷ்டாந்தோட விபீஷணனை கல்லெடுத்து அடிச்சு போடா ராமர் அபயந்தரமாட்டார் என்ன விளக்கிறேனே ராமருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னே கேட்கலையே நீங்க ராமானந்த சுவாமிகளுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கணும் வந்து சொல்லுங்க அவர் போடான்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் ஏனால் குருநாதர் போடா அப்படின்னு சொல்ல போயிடுறதா என்ன யாருக்கு போடாஞ்சு விட்டார் நல்ல வேலை எது கிளம்பிட்டா நமக்குன்னா நஷ்டம் அதனால திட்டினாலும் குட்டினாலும் உதைச்சாலும் அடிச்சாலும் என்ன என் குருநாதர் உதச்சு விட்டார் செம்மையா உதைச்சு விட்டார் குருநாதர் நறுக்குன்னு குட்டி விட்டார் இன்னைக்கு அப்படின்னு தலையை தரவன் சந்தோஷப்பட்டுனா உத்தம சிஷியன் குட்டிட்டு வாய் இனிமேல் உமக்கும் ஏலக்கும் ஸ்னான பிராப்தி கூட கிடையாது இனிமே உவக்கு நான் சிஷியில் போதும் இல்லை என்ன சவிச்சன் போய் தாவ எப்ப ஏற்பட்ட சிஷியனா இருக்கான் குரு எத்த செய்தாலும் தனக்கு சீதமாவும் சந்தோஷமாவும் இருக்கமாவும் உத்தம சிஷ்யான அவர் கைவிட்டா கூட நான் போக மாட்டேன்னா அப்புறம் அவருடைய அபிப்பிராயம் தெரியாதபடியா போயிடுவேன் அவர் இடத்துல சொல்லுங்க இவர்கள் காதலியே போட்டுக்கல உனக்கு தீட்சை கொடுக்க மாட்டார்ப்பாவ அவர் வைதிகர் பிராமணர் முளைச்சனான உன்னோட எப்படி பேசுவார் ஆஹா எனக்கு தீட்சை வேண்டாம் அப்படி வந்து நிக்கட்டும் எட்டும் எனக்கு என்னுடைய குரு அப்படின்னு தோணி போயிருக்கு இனிமே அதை புடிஞ்சறி என்னால முடியவே முடியாது குருவனுடைய சமீபத்துல போய் கைங்கிரி செய்யற பாகியம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு கிடைக்காது போனாலும் எத்தகை இருந்தாலும் என்னுடைய பிரேமை அந்த குருவினிடத்திலேயே இருக்கு பிரேமிக்கு எப்பொழுதும் வெகு தூரம் அப்படிங்கிறது கிடையாது ஏனால் இல்லாதவர்கள் சமீபத்தில் இருந்தாலும் அவருக்கு வெகு தூரம் பிரேமை உடையவர்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் சமீபம் எங்கையோ சூரியன் உதயமாறான் இங்க கமலம் விக்கசிக்கிறது எங்கையோ சந்திரன் உதயமாறான் சகோதர இங்க கூறுகிறது எங்கோ மேகம் திரள்றது இங்க மயில் தோகை விரிச்சு ஆடுறது அதுபோல குரு எங்க இருந்தாலும் ஸ்மரணத்தால நான் மலருவேன் என் குருவன் நினைத்துக் மலர்ந்து போயிடுவேன் ஸ்மரணத்தினால மலர்ந்து போயிடுவேன் ஆகினாலே என்னுடைய ஹிரதய பீட்டத்தில் சுவாமி ராமானந்தரை உட்கார வச்சுட்டே அவரின் என்னையே உங்களால பிரிக்கவே முடியாது சத்தியமா சொல்றேன் ராமானந்தர் தான் எனக்கு குரு அவருடைய சிஷ்யன்தான் எப்போதோ எனக்கு கிடைக்கும் என்று கண்ணீர் விட்டு போயிட்டார் ஆனால் குமரிய அழுக வந்தது தடுத்துட்டு இந்த பிராமண கோபம் வரல தன்னை நினைச்சுண்டா நானும் ஒரு பிராமணாலா இருந்தா மட்டத்துல போய் என் குருநாதருக்கு நானும் வேஷ்டி துவைச்சி போடுவேன் பாத பண்ணுவேன் நானும் பிக்ஷ பண்ணி போடுவேன் நானும் கைங்கரிய பண்ணுவேன் ராமச்சந்திரா என்னையே இப்படி படைச்சாய் குருவனிடத்துல பேச கூட பாக்யம் இல்லாதவனா ஆயிட்டேனே என்று குமரி குமரிய அழுது கங்கை கரையில கொண்டே இருக்கிறா படிக்கட்டுல இதெல்லாம் ராமானதற்கு தெரியாது கலையிற சமயம் ஒரு தரிசனம் அவருக்கு ரெண்டு பேர்கள் ராஜாதி ராஜாக்களாக இந்த மட்டத்துக்குள்ள நுழையிறார்கள் அதுல உடனே இளையவரை பார்த்து மூர்த்தவர் சொல்றார் இனிமே இந்த மட்டத்துக்கு போக வேண்டாம் வா போவோம் அப்படிங்கிறார் தம்பி ஏன்னு கேக்குறா இங்கே பாகவத அபசாரம் பண்ணிவிட்டார்கள் போகும் படியில இறங்கி போகிறார் தியானம் கலைஞ்ச ராமானந்தர் வாசல்ல ஓடி வந்து பார்த்தா மறைஞ்சுட்டார் புரிஞ்சுத்தவருக்கு ராமனும் லட்சுமணனும் தான் எந்த பிரபுவுக்காக இந்த மட்டம் கட்டினேனோ அவ இந்த மடத்துல இருக்க மாட்டேன்னு போன விருது அப்புறம் சாமியாதான எனக்கா இந்த மட்டம் அப்படி என்ன நேர்ந்தது ஏன் இந்த அபசாரம் நேர்ந்தது ஏதோ பாகவதாபசாரம்னு சொல்லிட்டு போனதாக பார்த்தோமே என்று நினைத்து அதே தாபத்தோட போது விடுந்ததும் அத்தியட்சர்கள் மடத்தை கவனிக்க கூடிய காரியதர்சிகள் அத்தியட்சகர்கள் எல்லாரும் வந்ததும் அவர்களிடத்துல விசாரிச்சார் நேற்றுக்கு யாராவது சாது அபசாரம் பண்ணி கேடா இல்லையே இன்னும் நடக்கல நினைவு மூட்டி செல்லும் என்ன நடந்தது நேற்றுக்கு காலையிலிருந்து சாயங்காலவர்கள் இந்த கபீர்னு உத்தரவிக்கிறாரே அவர்தான் உங்க சேவை கிடைக்குமான வாசலை காத்து காத்துன்னு நின்னு இருந்தா உபதேசம் தான் உபதேசம் எனக்கு அணுவிச்சுகள் ஏன் கிட்ட சொல்லல உங்ககிட்ட சொல்லுவான் நீங்கள் அவரை கூட்ட உபதேசம் பண்ணிடுவேல் அப்புறம் உங்களை திட்டுவா அதனால பிராமண நானும் எவ்வளவு வருஷமா இங்க மட்டன் கிளாஸ் எத்தனை பேருக்கு ராமநாதன் சொல்றேன் அக்ரஹாரத்தில் உபதேசம் பண்ணிண்டாராத்தர் உபதேசம் பண்ணிட்டு வரல அவளுக்கு ஓடி வந்து எனக்கு உபதேசம் பண்ணுச்ச தெருவில் இருந்தாவது வந்தா வந்தவன விட்டுப்பான் நான் இப்போது உலகம் அறிய அந்த தெருவுக்கு போய் அவரை கூட்டு உபதேசம் பண்ண போறேன் நடக்கிறது நட ராமானந்தர் ஸ்நானப அனுஷானங்கள் முடிச்செண்டுகலாம் என்று நினைத்துக்கொண்டு கங்கைக்கு வரார் தன்னுடைய ஸ்ரீசரணங்களில் பாதுபிய போட்டு கொண்டு வராமத் மணி ஒடே வரார் சியா ராம சீதாராம சேதாராம சேதாராம் சீதார சீதாராம சீதாராம சீதாராம் என்று மனசுக்குள்ளே கீர்த்தனம் பண்ணிக் கொண்டே வரார் வயசானவர் மேலா காலம்தான் இருந்தாலும் வெடிக் மங்களான வெளிச்சம்தான் இருக்கு ராமபக்தியில கண்ணம் மூடி கொண்டே கீர்த்தனம் என்று வருகின்றவர் கீழே யாரு படுத்திருக்கான்னு தெரியாம பாதுகையோட கதீருடைய தலையில கால வச்சு தெரியாதபடியே யாரியோ முதிச்சுட்டோமே என்றும் சீதாராம் என்று அந்த என்ற எழுந்து கொண்டு திரும்பினார் கவி நினைச்சார் குருநாதனுடைய சேத கடைக்கமான தவிச்சின்றுக்கு பாதிகையோட திருவிடிய தலையில வச்சு சீதாராம் என்கின்ற மந்திர தீட்சையும் எனக்கு கொடுத்தாச்சு என்ன நினைச்சவர் ராமர் அப்படி கடனை பண்ணிவிட்டார் மேலே சிரித்து கண்கிறான ஆனந்த பாஷம் விட்டு குதிச்சார் யாரப்பான் நான் தான் கபீர் உடனே கவிர மாறுபோடு கட்டிக் கொண்டார் உன்ன யாரு முளைச்சம் சொல்றானோ அவன்தான் முளைச்சன் மகானு பரமபாக உபதேசம் பண்ணதுனாலே எனக்கு ரொம்ப பெருமை உன்னுடைய குருநாதா அப்படி சொல்லக்கூடாது உங்களுடைய கட்டாட்சம் எனக்கு கிடைக்காதான்னு ஏங்கி தவிச்ச எனக்கு பாதுகாதிக்கையே கடைச்ச விடு என்று நினைத்து கொண்டார் அந்த முதற்கொண்டு ராமானந்த சுவாமிய அடிக்கடி பார்க்க வருவார் கவிர் கவிர் தன்னுடைய பல கீர்த்தனங்களே ராமானந்தருடைய சிஷியன் என்று பெருமையா சொல்லிக்கிறார் பல கீர்த்தனங்கள்ல கவிர் இப்ப சொல்றார் ராம கிருப்பையை அடைஞ்ச பிறகு சர்வம் ராமமயமாக ஆயெடுத்து குரு கிருப்பையினாலே என்று சொல்கிறார் குரு கிருபா அஞ்சனி ராமதீனாகி எப்பொழுதும் நயன தோஷம் உடையவாளுக்கு சில சமயம் தெரியும் தெரியும் சமீபமா தெரியும் அப்படி எல்லாம் பல பலவிதம் கண் வியாதியில ரெண்டு ரெண்டா தெரியும் எதை பார்த்தாலும் அப்படி ஒன்று கண் வியாதி இவருக்கு ரெண்டு ரெண்டா தெரிஞ்சது அநேகமா எல்லாருமே அப்படித்தான் ஒன்னா தெரியணுன்றதான் பரமார்த்த தரிசனம் தெசார விஷயம் ஒன்னா தெரியுதுதான் பரமார்த்த தரிசனம் அவளுக்கு தான் கண்ணு தெரிஞ்சதுங்கிறார் வாசுதேவ சர்வமிதி சமகாத்மா சுதுர்ல மகா குரு கிருபியாகிய அஞ்சனத்தை கண்ணுல தீட்டிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு பேதமா தெரிஞ்சது இவன் வேண்டியவன் இது சுகம் இது துக்கம் அவனை இவனை வாழ வைக்கணும் அவனை மேலே ஏற்கனும் இவனை கீழே இறக்கணும் இவ்வளவு விவகாரமே எங்கிட்ட இருந்தது இப்ப எல்லாம் ராமமயமாக இருக்கு ராகவேஷத்துக்கே விஷயம் இங்கே இல்லையே அந்த ராம ஜகாம் தேகாம் கண்ண மூடினாலும் ராமன் தான் தெளிறான் கண்ண தரண்டாலும் ராமன் தான் தெளிறான் எடை பார்த்தாலும் ராமனாவே மூழ்கி சென்றிருந்தாலும் ராமன் அணுகுதான் எனகருக்கு தூங்கினாலும் ராமன் அணுதான் இருக்கு என்ன கேட்டா இது வந்து எனக்கு இப்படி ஒரு கவிதை பண்ண தெரியும்னு நான் பண்ணிவிடல அனுபவ அனுபவத்தோடு கூடிய கஹானி இது காரணம் எதுனால் நீயும் அப்பேர் கட்ட குரு கிருபா அஞ்சனத்தை தடவிண்டுபார் குரு கிருபியாகி அஞ்சலத்தை தடவின் பார்த்தா சர்வம் ராமமயமாத்தான் தெரியுங்கிறார் எங்கும் ராமனுடைய காட்சியே தெரிகிறது என்கிறார் இந்த மகான் கோவிந்தன காட்டிலும் குருதான் வேணும் என்று சொல்கிறார் குருவ அடையிறது பகவான் அடையிறதுக்காதான் என்று நாம சொல்றோம் சொல்றாரு பகவான் ஒரே சமயத்துல வந்து குரு ஒரே சமயத்துல இருந்தா பகவான் விட்டு குரு விட்டு தான் ஓடுவேங்க ஒரு குழந்தை நடுப்புரை வச்சுட்டு ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் தாப்பன் ரெண்டு பேரும் குடுத்தா தாய் இல்லாத போனா தகப்பன் மடியில ஏறுமே தவிர தாய் மடியில்தான் ஏறும் எல்லா பெரும்பாலான குழந்தை தகப்பன் மடியில ஏறும் வாசல்யம் அதிகம் தகப்பனிம்தான் அதிகம் தகப்பன்னும் முக்கியமா தாய் முக்கியமான ரெண்டு பேரும் முக்கியம் தான் பொதுவா சொல்றது மாத்திருவோ பவா பித்ருவோ வேதம் பிகாவோட சொல்றது ஏனால் முதல்ல சொல்றது மாதிரிவோ காரணம் என்னன்னா குழந்தைய சூக்கி நம்ம வந்து மடியில உட்கார வச்சு இடுப்புல வச்சோம் அப்பா அப்படி இருந்து அப்பா அவ காட்டினதே தாயாரு தானே அதுபோல பெட்டில் எடுத்த குருநாதர் தன்னுடைய சிஷனுக்கு இவர்தான் பகவான் என்று பகவானை காட்டி கொடுக்கிறதே குருதானே இல்லாத போனா பகவான் இவனுக்கு என்ன தெரியும் மேலும் இவன் ஒரு குழந்தை மனமூத்த விசர்ஜனம் பண்ணிட்டு கடக்கும் பொழுது தகப்பன் என்ன பண்றான் தான் எடுத்து அவரை கிளீன் பண்றதில்லை உடனே தன் மனைவியை போட அடிக்கடி ஒரு நாள் சமாளிக்க முடியாது அவளும் பாடுபட்டு வளர்த்து முள்ள ஒரு ஆளாக்கி நல்ல படிப்பு வந்து நல்ல உத்தியோகமும் கிடைச்சு முதல் சம்பளம் ஆழ்ந்த வந்தான எனக்கு என்ன சம்மனம் வந்ததா ஏ பையா என்ன கோபுறான் அப்பாட்ட வச்சு நமஸ்காரம் பண்ண அது மட்டும் அம்மாட்டு நமஸ்காரம் அவன் நல்ல கத்தியவாத நிலை சார் என் பையன் கலெக்டரா இருக்கான் என்று சொல்லிப்பான் அன்னைக்கு மதமூத்திர சுத்தி பண்றது எல்லாம் தாயார் ஒரு பக்குவம் வந்த பிறகு பையன் சார் அப்படின்னு சொல்லிக்கிறான் பக்குவம் இல்லாத நாளெல்லாம் அம்மா தானே கவனிச்சா ஒரு ஜீவன் பக்குவம் இல்லாத கல்மஷபூதனா இருக்கிற காலத்துல குரு மடியில போட்டுன்னு அவனை சுத்தி பக்குவம் வந்த பிறகு யோமே பக்த சமே என்னுடைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச நிருபைரஹா நிரகங்காரஹா சமதுக்க சுகா க்ஷி இவ்வளவு யோகியது வேணுமா அவன் பக்தம்னு சொல்றது ஆனால் அயோக்கியமா இருந்த காலத்துல குருதானே வந்தார் இவன் வரலயே யோகே சொல்றான் ஒரு மாதிரி ஒரு ஜீவன் ஒரு சிஷ்யன் குரு வந்தால் குருவனத்தில தான் ஓடுவன் என்கிறார் குருவனுடைய சரணத்தை தான் பிடிச்ச பண் என்று சொல்கிறார் இத்தகைய உயர்ந்த குரு பக்திக்கு வழிகாட்டியா அவர் இருந்தார் குடும்ப வாழ்க்கையில் கிரகஸ்தனா தான் இருந்தார் அவருக்குகஸ்தன் ஒரு விர்த்தி வேணும் பக்தர்கள் எல்லாரும் உயர்ந்த பதிப்போட்ட அடங்கும் கூட விரத்திய விடல சன்னியாசிக்கு மகான்கள் இல்லகத்துல இருந்தார் இந்த மகான்களுக்கெல்லாம் லோக வேத வியாபாரங்கள் விட்டுப் பயர்த்தி சன்னியாச யோகியதே இருக்கு ஆனால் கிரகஸ்தாலா இருக்கு கிரகஸ்தாலா கர்மங்களை செய்யறார் அவரதுடைய விற்த்திய அவரவர்கள் செய்கிறார் என்கின்ற ஒரு மகான் அவர் சமார் செருப்பு தோல் வியாபாரம் மணி தோல் பதம் வெட்டி செருப்பு தச்சு வியாபாரம் பண்ற ஒரு ஜாதி அவர் அந்த தொழில பண்ணின்றிருந்தார் நரகரிய பெண் ஒரு பக்தர் இருந்தார் அவர் பூஷணங்கள் எல்லாம் தயார் பண்ணக்கூடிய தங்கத்தினார நகைகள் பண்ணக்கூடிய பக்தர் அவர் அந்த வேலையை அவர் பண்ணிக்கொண்டுதான் இருந்தார் சேனாகின்னு ஒரு பக்தர் இருந்தார் அவர் கவனம் பண்றவர் அந்த வேலையை அவர் பண்ணிக்கொண்டுதான் இருந்தார் மண்கதையம் பண்ணி விற்கிறதே அவர் பண்ணிக்கொண்டுதான் இருந்தார் பக்தர்கள் நமக்கு பக்குவம் வந்துவிடுத்துறதுக்காக தன் தொழில விட்டுடலை நிதனம் பரதர்மோ பயாவகா என்று யாரும் தன் தர்மத்தை விடக்கூடாதுங்கிறதுனால பரிபக் இருந்தும் கூட அவர்கள் தன் தர்மத்தை பன்னெண்டுதான் இருந்தார்கள் அதுபோல கவிர் தனக்கு ஒரு தர்மமாக அவளுடைய குடும்ப விற்த்தியாக இருந்து கொண்டிருந்தது துணி நெய்து வியாபாரம் செய்யறது நூல் அலசுவது துணி நெய்யறது வியாபாரம் செய்யறது இவருடைய விற்த்தியாயிருந்தது அந்த விறத்தியை இவர் செய்து கொண்டு குடும்பத்து நடத்திட்டு இருக்கிறார் இவருக்கு கமால் அப்படிங்கிற ஒரு புத்திரனம் உண்டு ஆனால் இவரால் லௌகிக வியாபாரத்தில் ஈடுபட முடியல எல்லா மகான்களும் அப்படித்தான் தொழில விடதில்லையே தவிர ஆனால் தொழில் அவளால் ஈடுபட முடியாது ஏன்னா மனசு தியானத்துல ஓடி சமாதி நிலையை அடைஞ்சுட்டா அவ எப்படி விரத்தியில காரியங்களை செய்ய முடியும் அந்த நில வந்தும் கூட அவர்கள் கிரகஸ்தாளாகவும் தன்னுடைய கடமையை செய்யணும்னு இஷ்டமுடையவாளும் இருக்கிறாளே அதுதான் ஆச்சரியம் கடமையை செய்ய முடியறது இல்ல காரணம் என்னன்னால் மனசு அதீதமான நிலைக்கு போய் எப்பொழுதும் ராம தியானமே வந்துடும் நெசவு நெய்வராம் இவர் இவர் நெசவு நெய்றால் நீளமான பட்டு நெய்யறார் அதுக்கு மஞ்சளான பாடர் போடுறார் இப்படி போட்ட நேரம் தொடலமான பாகம் ராமனாகவும் மஞ்சளான பாகம் சீத்தையாகவும் தோணவே அப்படியே ராமா ராமா ராமாம்பார் கண்ணால கண்ணீர் விடும் மேல ஓட்ட முடியாது அந்த யந்திரத்தை தியானத்துல மக்னம் உடனே ராமன் வருவரா ராமன் கொஞ்ச தூரம் ஓட்டுவரா மற்ற விட்டு இடத்துல இவர ஆரம்பிப்பார் இவர் விட்டு இடத்துல ராமர் ஆரம்பிப்பார் யோகட்சியமும் மகாமிகமும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு பொடவை பூர்த்தி பண்ணுவார் பூர்த்தி பண்ண பிறகு பண்ணிட்டு வந்து அதுல வரக்கூடிய சாமான கொண்டு வந்துதானே குடும்பம் நடத்தணும் வியாபாரத்துக்கும் போவர் அதனால எதுலேயும் அவருக்கு தாத்பரியம் கிடையாது தாத்யம் ஒரே இடத்துலதான் ராமர் இடத்துலதான் இருக்கு அவருக்கு அந்த காலத்துலாம் பெரிய கடை வீதியோ பெரிய கடையோ இருக்காது மேலும் இவர் சாதாரண ஒரு வியாபாரியை தவிர பெரிய வியாபாரி இல்ல கத்து முன்னாடி சொல்லிட்டேன் கிழக்கு போனவனால மேற்கு போக முடியாது அப்படிங்கறது போல லௌகிக சாமர்த்தியம் உடையவாளால பக்தி குறைஞ்சு போயிடும் பக்தியில சாமர்த்தியம் உடைய வாழ்க்கை லௌகிகம் குறைஞ்சு போயிடும் ஏதோ சாப்பாடுக்கு கிடைச்சா சருதான் தீவிரமான பக்தரா இருக்கிறதுனால இவர் சந்தையில போய் ஒரு ரெண்டு புடவை தயாராச்சுன்னா அதை போய் வித்துட்டு வருவார் நூறு படவை வச்சுன்னு பெரிய கடை வச்சுக்கிறாப்புல வசதி கிடையாது இவருக்கு ஒரு சந்தைக்கு வந்தார் கிராமங்களில் பெரிய கடை வீதி இல்லாத காலங்கள் அந்த காலங்கள் அதனால பத்து கிராமத்துக்கு சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வழக்கமாக சந்தைன்னு நடக்கும் பல சாமான்கள் அங்க கொண்டு வந்து அங்காடியாக கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவார் பல பல்வேறு சரக்குகள் வியாபாரத்துக்கு வரும் இவரே என்ன தன்னுடைய படவிய கீழே அப்படியே உட்கார் சத்திகளாம் இவர் தியானத்தில் மகனமாயிட்டார் அங்கிருந்து போறவாழ் சிலவாள் பார்க்கிறார் அந்த பதவி ஜொலிக்கிறது ரொம்ப நன்னா இருக்க ரொம்ப நன்னா விசாரிச்சு விட்டுவார் விசாரிக்க கூட வேண்டாம் பார்த்தாலே தெரியலையா எனக்கு வாங்கி தர முடியும் வாங்கி தர முடியாதுன்னு பார்த்தாலே தெரியலையா என்று நிர்பந்திச்சு அழைச்சிட்டு போறார் மற்றொருக்குதான் அவர் தியானத்திலேயே சொல்லிட்டு அங்காடியை பத்தி இருக்கிறது ஒரே ஒரு படர விற்க வந்தவரும் தூங்குகிறார் என்று சொல்லிட்டு போறார் இவர் தியானத்தில் உட்காந்து அவர் என்ன தான் சில பேர் வந்து விசாரிக்கிறா போய்டா சில பேர் விசாரிக்கா போயிடுறா காலையில இருந்து சாயங்காலம் கடைசியில கலைஞ்சு அது நான் சுமார் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற கதை இது புடவை இருக்கு தியான கலைஞ்சு பார்க்கிறான் இந்த புடவை அப்படியே இருக்கு சரி விக்கல திரும்பி வீட்டுக்கு போகலான்னு கையில எடுத்துக்கொண்டே திரும்பார் திரும்பி திரும்பி போகும்பொழுதே ஜெய் சீதாராம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கிறது யாரும் இப்படி திரும்பி பார்த்தார் ஒரு சாது இருக்கிறார் அப்பாடா நல்ல குளிர் அப்பாடா குளிர் தாங்கல எனக்கு வஸ்திரம் கொடு அப்படின்னதும் உடனே இவர் சீதாராம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிவிட்டார் பரமோபகாரி என்று நினைத்தார் அந்த பொடலையை ஏனாமவே அவருக்கு போத்தி விட்டார் இத வாங்கிட்டு போனவர் ஒரு கணத்துல இங்க மறைஞ்சார் நினைச்சா அவருக்கு வருமா தலையில கையில வேஷத்தை அடுத்த கணம் தரிச்சு கொண்டார் இவருடைய தாயார் வயசானவர் உடனே வா வா என்ன என்னம்மா உங்க கவிர் குடும்பம் நடத்த தெரியாத ஒரு பிள்ளையா போய்த்திருக்கிறேனே ஒரே ஒரு புடவையை கொண்டு வந்து வச்சிருந்தவன் என்ன வேலை நல்ல வேலை போக முடியாத ஒரு புடவை சீதாராமனு ஆரோத்தர் சொன்னார் ஒரு கழவர் அவருக்கு ஏனாமா அதை விட்டான் கொடுத்துட்டு இங்க வரத்துக்கு பயந்து கொண்டு ஒளிஞ்சின்றிருக்கிறான் என்று சொல்லுகிற கோபம் வந்தது ஒரு மாசமாக வியாபாரம் கிடையாது சாமானும் தயார் பண்ணல எப்பொழுதும் தியானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறான் இந்த புள்ள தப்பித்தவரி இன்னைக்குதான் தயார் பண்ணிட்டு போனான்னா அதை போய் தயார் பண்ணி எதோ வித்து ஒரு பத்து சாபம் வாங்கி போட்டா நாள் ஓடுங்கும் பொழுது கொண்டு தானம் பண்ணி விட்டானே என்று நினைத்து வருத்தத்தோட கவிர் அப்படி பண்ணிட்டு உட்கார் வர்றதானே என்று தாயார் அங்கே புறப்படுறாள் கபிர் தனித்து ஒரு ரூம்ல ஒரு கொட்டகா அதுல ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் ஒளிஞ்சு உட்காரலையவர் தியானத்துக்கு சௌகரியமா இருக்க உட்காந்துருக்கிறார் அங்கேன்னு அந்த தாயா அந்த மௌல்வி இந்த இதுலதான் இருக்கிறார் என்று காண்பிச்சுட்டு மௌல்வி வாசல்லியே நிற்கிறார் உள்ள வந்துட்ட தாயாருக்கு கோபம் வந்தது நீ வந்து கையில உள்ள சாமானையும் பறி கொடுத்து இங்கே வந்து ஏண்டா கண்ண மூடினு உட்கார்ந்து இருக்கிறே என்று நினைத்து ஓங்கி அடிச்சார் முதுகுல ஓங்கி அடிச்சதும் ஆனால் கதியில் எழுந்திருக்கலைய கத்தல வாசல்ல உள்ள இருக்கிறவருக்கான மவுல்வி வேண்டாம் வேண்டாம் அடிக்காதே ஐயோ தாங்களே என்று கத்தினார் ஏன் கத்துவான் முது வலிய அவர் முதுகல விழுந்தது அவருக்கு தாங்கல அவர் ஓடி வந்து அம்மானு கையை பிடிச்சு ஓடி வந்து இந்த அம்மாவுடைய கையில உள்ள தடிய பின்பக்கமா வந்து பட்டுனு பிடிச்சார் இந்த சத்தத்துல கபீரன் கண்ண திறந்து பார்த்தார் கடந்து பார்த்தார் ஆஹாஹா அப்படின்னா என்னன்னு அம்மா திரும்பி பார்க்கிறார் மௌல்வியாங்க இல்ல கோதபாணியாக இருக்கிறார் நீலமிகு சியாமனாகிதர தாரியாக வில்லும் கையும் தோலில் அம்பூராத்தோனமாக இருக்கு அந்த தாயாரும் அந்த புள்ளியமாக ராமருடைய பாதாரத்துல வந்து விழுந்தார்கள் உடனே கபீர பார்த்து சொன்னார் நீதாம்பா ஸ்ரீமான் ஏனால் அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லை ஆனால் ஒரு உதார குணம் எப்பேற்பட்ட தயாசீலனான இருக்கிறாய் இத்தகைய உன்னுடைய கருணையினாலையும் உன்னுடைய ஆர்ஜவத்தோடு கூடிய பக்தியினாலையும் நான் சந்தோஷப்பட்டேன் என்று கபீரை கொண்டாட எனக்கு அச்சலமான எனக்கு வேணும் என்று ராமனிடத்தில் அவரும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு திரும்பினாரா கிரகஸ்தோபி கபீர் தாசோ நதார் தஸ்ய குடும்பம் து தாரி சதா ஸ்ரீராம ராமேதி நிரோதஸ்து லோக வேத வியாபார நியாசா என்கிறார் நாரத பக்தி சூத்திரத்துல பக்தி பூர்ண நிலையை அடையும் பொழுது லௌகிக காரியங்களும் மறந்து வேடும் வைதிக காரியங்களும் மறந்து வேடும் பகவத் பிரேமம் ஒண்டியே நிற்கும் கபீருடைய நிலைமை அத்தகையதா இருக்கிறது பல பேர்கள் கபீருடைய பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டாளா கபீர் இடத்துல வந்து சொன்னார்கள் கபீர் பெயர்பட்ட பகவத் பிரேம உலகத்துல யாரு உலகத்தையே மறந்து ராமராம என்று அப்பேர்பட்ட பிரேமம் உனக்கு இருக்கே என்று புகழ்ந்தார் உடனே கபீர் உலகம் பூரா எல்லாரும் கபீர் கபீர் கபீர்னு என்ன கொண்டாடுறார் என்னிடத்துல என்ன இருக்கு என்கிறது என் காலியா எங்கிட்ட எந்த தனமும் இல்லையே கவிர் கவிர் பிரேம உம்மிடத்தில் பிரேமையும் சுலபமா சொல்லிவிட்டே சுலபமா சொல்லிவிட்டே எனக்கு என்ன தெரியும் பிரேமையைப் பத்தி அந்த பிரேமையைப் பத்தி தெரியணுமானால் உங்களுக்கு சொல்றேன் ஜாயமுனா கே தீர் பிரேமே பஹ்கஜே கோட்டி கபிஏ பிரேமைங்கிறது கோபிகைகளுக்கு தான் தெரியும் அந்த கோபிகைகளுடைய பிரேம பிரவாகம் ஒரு பிந்துவுல கோட்டி கபீர் மூழ்கிப்பேட்டார் என்று சொல்லுகிறார் இவர் ராமபக்தர் பக்கா ராமபக்தர் தான் ஆனா கோபி பிரேமையை எவ்வளவு உயர்ந்த நிலையில நினைச்சிருக்கிறார் தன்னுடைய ஆத்மஸ்துதியை அவர் ஏற்கல நீ அப்பேற்பட்ட பக்தன்னு பிறர் சொன்ன அவர் ஏற்கல பக்திங்கிற கண்டம் கூட என்னிடத்துல கிடையாது என்று சொல்லுகிறார் தன்னிடத்துல தனம் இல்லை ஏழையா இருக்கிறோம் கஷ்டப்படுறோம் என்கின்ற நனவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது ராமநாமமே அவருடைய தனம் என்று நினைக்கிறாராம் நிர்தன கோ தன ராம் ஹமா ரோஹ நிர்தன கோ தன ராம் லௌகிக ரீதியா தனம் கிடையாது நாங்கள்லாம் சாதுக்கள் எங்களுக்கு ராமநாமன் தான் தனம் ஒரு திருடன் படி புறப்பட்டான் ஒன்னும் கிடைக்கல சுத்திகர்த்தின்னு வந்தவனுக்கு ஒரு டைரி கிடையாது கிடைச்சது அந்த டைரிய அந்த டைரி டேட் வாரியாக லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் என்று குறிச்சிருந்தது லட்சக்கணக்கா சிலாபடி பண்ணக்கூடிய ஒரு கோட்டீஸ்வரனுடைய டைரியா இருக்கும் நினைச்சா அதுல அட்ரஸும் இருந்தது இந்த அட்ரஸ் பத்தி கொண்டே தேடினு வந்தா ஒரு பெரிய மாளிகை இல்ல சில ஒரு கூரை குச்சல கொண்டு விட்டது இவருதான் வந்துட்டோம் இவர்கிட்டயா இருக்கும் இது என்ன டைரியோ தெரியலையே இவரு இவரது தானா வழி தவறி வந்துட்டோமா என்று ஒரு சந்தேகம் வந்தது அவர் தென்னையில உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஒரு தர்பாசனத்துல கையில ஒரு சின்ன மாலையை வச்சுன்னு உருட்டின்னு இருக்கிறார் அவர் உங்க டைரி ஆ என் டைரி தான் அது கையில வாங்கின்றார் ஓஹோ இவர் டைரி தான் போல இருக்கு சில பேர் என்ன பண்ணுவா கையில இருந்தாலும் பேங்க்ல வச்சிருப்பா பாக்குறதுக்கு நினைத்தவர்கள் என்ன விஷேஷ் அது நான் ஜபம் பண்றேன் நான் ராமநாத ஜபம் பண்றேன் அதை குறிச்சிருக்கிறேன் இவர் இதுல பணக்காராள் ஒரு கோடி ராமநாமன் ஜென்மாவுக்குள்ள பண்ணிவிடுதுன்னு ஆசை அது ஒன்னும் ஒன்னு முடிஞ்சது ஒன்னே தோணும் நூறு கோடி பண்ணிவிட்டா என்ன என்று தோணும் இப்படி பாகவத ஒரு லட்சம் பண்ணலாம்னு நினைப்பா நாம ருச்சி வந்துடும் ஐம்பது லட்சம் பண்ணலாம் நினைப்பா பண்ணிவிடலாம் போல ஒரு கோட்டி எப்படியாவது பண்ணிவிடலாம் போல இருக்க என்று நினைப்பா நாம ருச்சி வந்த வாழ்க்கை மேலும் மேலும் அப்படி வளர்ந்துட்டே இருக்கும் அதை எழுதி வச்சுருப்பா எழுதுறது நாம ருச்சியை வளர்க்கறதுக்காக தான் அதுல திருப்தி அடைவா ஏனால் அவருக்கு தனம் அதுதான் ஒரு லோபி எப்படி தனத்தை சேகரிக்கிறதுல சந்தோஷப்படுறானோ அதுபோல ஒரு சாது ராமநாம தனத்தை சேகரிக்கிறதுல சந்தோஷப்படுறார் நிர்தன கோதன ராம் இந்த தனத்த ஒரு சௌகரியம் என்னன்னு கேட்டா திருடனே வரமாட்டான் இந்த டைரிய திரும்பி கொடுத்துட்டான் பத்தேலா திருடனே வரமாட்டான் சோரணேவே கஷ்டமே காம திருடனும் வரமாட்டான் செலவெஞ்சும் போகாதுன்னா செலவைக்கெனைச்சா கூட கொடுத்தா கூட செலவையாது அவளுக்கு உபதேசம் இங்கேவா உனக்கு உபதேசம் உனக்கு உபதேசம் என்று எல்லாரையும் கூட்டு ராமநாமத்தை கொடுத்துட்டுதான் செலவெஞ்சு விடுவான் கொடுக்கற வியாசத்துல பத்து தடவை சொல்லி வருமானம் வந்துடும் அதனால சொல்லணும் சொல்லணுமானா ராம ராம ராம ராம ராம சொல்லு அப்படிங்கும்போது ராமராமன் பத்து சொல்லியாச்சு அதனால கொடுக்கவே முடியாது தானா கொடுத்தான செலவையவே செலவழியாது அப்பேற்பட்ட ஒரு தனம்னு சொல்றேன் அந்த தனம் பேங்க்ல இருந்தா சமயத்துக்கு உதவிப்படும் ஒரு ஆபத்துனா உதவும் ராமநாமத்தை ஜவம் பண்ணி ஜவம் என்ன ஆபத்துல உதவுமா அப்படிங்கிறார் ஆபத்துல உதவும் விடுறதே தனம் சில சமயத்துல ஆபத்து கூட குடுத்து விடுறதே நோட் பண்ணிட்டே இருக்கான் பேங்க்ல இருந்து என்ன இறங்கி போறத பின்னாடி ஆத்துக்குள்ள போறதுக்குள்ள விரும்பின குத்தி விட்டு கடைசியில பார்த்தா அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல பேங்குக்கு வேற எதுக்கோ அவங்க கையில ஒண்ணு மில்லியன் திரும்ப கூடாத ஆபத்தை குடுத்து விடுறதே ராமநாமம் ஆபத்துக்கு உதவுமானு கேட்கிறேங்களே ஆபத்துன்னு வந்து விலகிறதா அப்படின் ஆபத்து வராதபடியே காப்பாத்தி விடுமே ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் மேலும் அதுக்கு ஆபீஸ்ல போய் முதுகு கூட உட்கார்ந்து கொண்டு எழுதி எழுதி கஷ்டப்பட்டு நாம் சம்பாதிச்சனு வந்தா தான் அந்தந்த நேரத்துல போய் உட்கார்ந்து கொண்டு சம்பாதிச்சாதான் இதுவோ ஆனவரத்தனும் சம்பாதிச்சுண்டே சோகத்தில்தர நாம தூங்கும் போது அபியாசம் தூங்கும்போது கூட பிறடும் போது கூட ராமா ராமான் தான் வரும் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் இந்த சம்பாத்தியத்துக்கு தனியாக ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லே டயம் நாம் அந்த சம்பாத்தியத்திற்கும் விரோதம் இல்லையே ஒரு காலம் அந்த சம்பாத்தியமும் சமாளிச்சு அந்த ஆபீஸ் போயிண்டு வந்து இடையிடையே சேகரிச்சாலே இந்த தனது சேர்ந்துடுவேரா பாரசமணின்னு ஒரு மணி உண்டா இரும்பக்கூட தங்கமாக்கி விடுவாம் அது அதை வர வசத்தி இந்த ராமநாமம் அப்படிங்கிறார் ஏன்னா இரும்பா இரும்ப வலிய நெஞ்சம் உடைய கூட திருத்தி விடறதே அது தங்கமாக்கி விடையான இந்த தனம்தான் சாதுக்களுக்கு காசிக்கு வரவாள் எல்லாரும் கபீர் வீட்டுக்கு தான் வருவார் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவார் முஸ்லீமா இருக்கிறதுனால இவர் வீட்டுல சாப்பிடக்கூடிய சாதுக்கள் சாதம் போடுவார் இல்லாதவர்களுக்கு ரொட்டிக்கு மாவு கொடுப்பார் சர்க்கரை கொடுப்பார் நெய் கொடுப்பார் அது உளுப்பேன்னு பெயர் தீங்குறோமே அதுபோல அவளுக்கு வேண்டிய அன்னத்துக்கு வேண்டிய சாமான கொடுத்துடுவார் அவர்கள் அங்கேயே சுயம்பாங்கம் பண்ணி சாப்பிட்டுட்டு போவர் யாரும் சுவாதினமா கவிர் வீட்டுக்கு தான் வருவர் யார் காசிக்கு சாதுக்கள் வந்தாலும் நிறைய சாதுக்கள் வரத பார்த்து கவியிற்கு பெரிய வதான்யர்னு பெயரை வந்துடும் அதாவது வள்ளல் அள்ளி கொடுக்கிறவர்களுக்கு தானே கர்ணனை போல வதானியன் பலி சக்கரவர்த்திய போல வதானியன் கவியிற்கு வதானியன் ஒரு பெயர் வந்துடுது லோபிகளா இருக்கிறவளுக்கு சிரமமா இருக்கு அந்த பெயரை பார்த்தாக்க அவளுக்கு நமக்கு வல்லையே இந்த பேர் கூட்டு சாதம்யர் ஆசைப்பட்டார்கள் சில பேர் யாரும் இருந்தாலும் கபீர் வீடு எங்கன்னு அந்த வீட்டில போய் கேட்கிறார் அவரும் அப்படித்தான் அவர் கையை காட்டுறவர் இருந்தாலும் கேட்கிறார் எங்க பார்த்தாலும் கபீர் கபீர் ஒரு பிரியாதியை பார்த்து சில பேருக்கு அசூய உண்டாச்சு கபீருடைய யார் வந்தாலும் அன்னம் போடுவார் அப்படிங்குற இந்த கீர்த்தியை எப்படியாவது கெடுத்து அப்படின்னு நினைச்சா கவியிற்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கீர்த்தியை கெடுத்துவிடணும்னு நினைச்சார் அதுக்காக ஒரு தந்திரம் என்னால் அவர் பாரத தேசம் பல சாதுக்களுக்கு அவர்களே பத்திரிகை பிரிண்ட் பண்ணியோ டைப் அடிச்சியோ எப்படியோ அணிவிச்சு பிரிண்ட் பண்ண பத்திரிகையில கபீர்னு போட்டா கையெழுத்து தேவையில கபீர்தாசர்னு போட்டோம் என்ன போட்டதுன்னா காசியில ஒன்பது நாட்கள் அகண்ட ராமநாம சங்கீர்த்தன நவாகம் நடக்கிறது நடத்துறது சாது கபீர்தாசர் சாதுக்கெல்லாம் வந்து சேரவும் அப்படின்னு இருக்கு பொதுவாகவே சாதுக்களுக்கு சங்கீர்த்தனம் அதுவும் காசியிலேசன் நடத்துறாரு அப்படின்னதும் அவ்வளவுதான் எல்லாரும் தங்களுடைய கோல் கரதாளம் மிருதங்கம் ஜால்ரா எல்லாத்தையும் அடிச்சார்கள் புறப்பட்டார்கள் ஜெய ஜெய சீதாராம் ஜெய ஜெய் சீதாராமனு சாரி சாரியா வரார் பொழுது விடிந்தா கபிரி வாசல் அவரால் ஒரு கதவு தரகல வஜன கோஷ்டி அதுதான் அவளுக்கு பரம விருந்து அவளுக்கு கவிர் ஆடினார் பாடினார் கழிச்சார் எல்லாருடைய திருவிடியும் தன் சரணத்துல சூட்டியின்றார் அவளோட கோஷ்டிவர் கோஷ்டி கோஷ்டி வருது நூற்றுக்கணக்கான கோஷ்டி வந்துடே இருக்கும் கவிருடைய வீடு சின்ன வீடுதான் என்னாலும் கங்கக்கரை நீளமா இருக்கு அங்கங்க கங்கை கரையில தனி தனி கோஷ்டியா உட்கார்ந்து கொண்டு பஜனையா ஆரம்பிச்சுட்டா ஏன்னா எதுக்கு வந்திருக்கா அதுதானே வந்திருக்கா நவாக பஜனை இன்னைக்கு காலையில இருந்தா ஆரம்பம் ஒன்பது நாள் அகண்டமாக அவஷ்டியை ஆரம்பிச்சவிட்டு நடந்துட்டே இருக்கு ஒரு ரெண்டு பேர்கள் கூட இங்க ஏதாவது இட்லி தயாரா இருக்கா உப்பு தயாரா இருக்கா இட்லி வட்டிலமா உப்பாமும் உண்டா காஃபி உண்டான உள்ள வந்து எட்டி பார்க்கவே இல்லையா கபிராவது கதிராவது தயார் பண்றவரா இருந்தா இவ்வளவு பகதால் வந்திருக்காலே சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு அவராவது சிந்தனை பண்ணுவார் அவர் தான் தயார் பண்ணதாகவே அவருக்கு தெரியாது இந்த தப்பித்தவரு கூட அவள் யாரோ பத்திரிகை பிரிண்ட் பண்ணி அனுபவிச்சாலே அது ஒண்ணும் இவர் கைக்கு வரல இவருக்கு தெரியாது திடீர்னு காலமே இவ்வளவு சாதுக்கள் வந்திருக்கா என்ன நினைச்சிருந்தால் சாதுக்களோட சாதுவா இவரும் கலந்துட்டார் இவரும் நாம சங்கீத நம்ம அவர் சாப்பாட்டுக்காள் எல்லாருக்கும் கிடைக்கும் அவருக்கும் கிடைக்கும் அதனால அவரை பத்தி அவர் கவலைப்படல பிறகு என்னன்னா நமக்கு அடுத்த வேலைக்கு ஆகாரம் என்ன அப்படின்னு கவலைப்பட்டா அவள் சாதுக்கள் இல்லை கவலைப்படுறது யாரு விட்டு குழந்தைகள்லாம் பசி தெரியாமதானே விளையாடுறார்கள் திடீர்னா என்று ஓடி காலமே தேட்டு பத்து மணிக்கு நம்மளுக்கு பசிக்கும் அதனால காலமே போய் கரிகாயை வாழ்ந்து வந்துடும் என்று பெரியவா கிளம்பி போறா இல்லையா பொழுது விடைஞ்சதும் போய் மார்க்கெட்டுக்கு போய் சாமான்லாம் வாங்கிட்டு வரா ஏன்னா பதினோரு மணிக்கு பசிக்குன்னா அவளுக்கு தெரியும் இந்த குழந்தைகளுக்கு பதினோரு மணிக்கு பசிக்குமா எப்ப பசிக்குமான்னு தெரியாது விளையாடிட்டே இருக்கவா நிம்மதியா ஏன் அப்பா அம்மா இருக்கா பாத்து பசிக்கும் போது வந்தா போறும் பாகவதால் எவ்வளவு வயசானாலும் இப்படி இருப்பாளா ஏன் நம்ம பாட்டு பஜனை பண்ணிட்டுதான் நம்ம பாட்டு கதை சொல்லிட்டுதான் நம்ம பாட்டு பாராயணம் பண்ணிட்டு இருந்தா இதை பத்தி கவலைப்படுற வேறான் இருக்கு ஒரு மேடல ஏ ரெண்டு மணி நேரம் பகவான பத்தி திட்டினா அவனுக்கு கூட வருமானம் வருது அவனுக்கும் ஸ்பீக்கர் வைக்கிறான் அவனையும் கார்ல அரைச்சன் போறான் அவனுக்கும் பத்து ஜனங்கள்ல உட்காடுறான் அவனை திட்டுற நாஸ்திகனுக்கே அவளோ சௌக்கியம் இருக்குன்னா அவன அவன புகழ்ற நமக்கு என்ன பகவான் கை விட்டு அதனால நமக்கும் கார் வரும் நம்மளும் எங்காத்துக்கும் உங்களுக்கு சாப்பிட வாயும் கூப்பிடுவா சாப்பிட்டு மாலாது போய் மாளாது எங்களுக்குல்லாம் ஆகினால அது சொல்லி நிம்மதியா இருந்தா போச்சு தானே பகவான் பார்த்துக்கிறான் ஃபேமிலி கவலையே இருக்காதாம் பார்த்தாளுக்கெல்லாம் யோகக்ஷேமம் மகாம்பிகம் என்று பகவான் சொல்றேன் என்னாருது குடும்பம் என்னாரு குடும்பம் என்னாருது அப்படின்னாலும் அப்போ அவன் குடும்ப சமந்தி குடும்ப சமயம் அவனையும் சமந்திக்க வேண்டியதுதான் பகவானுடைய நாமத்தில் லகிச்சு விட்டா தானே அது நடக்கும் இந்த மகான்கள் வந்திருக்கிறார்கள் அதனால கவலையே படலே கதி கலந்து இவ்வளவு சாதுக்குழு அந்த கவலை இல்லாததுனால எல்லாரும் நாம சங்கீத்திரம் பண்ணிட்டே இருக்கிறார் ஆச்சு மணி பத்து ஆயெடுத்து திடீர்னு பெரிய மனுஷருத்தர வந்தார் ஏராளமான சாமான்களை எல்லாம் கொண்டு கொண்டு வந்தார் வண்டியில் என்னை இறக்கினார் ஒரு கொட்டா போட்டார் அவளு வேர்களுக்கும் உபச்சாரம் பண்றாரு எல்லாருக்கும் பாத பூஜை பண்றாரு எல்லாரையும் விசாரிக்கிறார் எல்லார்ட்டையும் வினயமா நடந்துக்கிறார் சொல்லுகுள்ள விடலே ஆச்சரியமா நவாக உற்சவம் உடைய இவ்வளவு உற்சவமும் நவாக உற்சவம் பூர்த்தி ஆச்சு அந்த பிரிய மனுஷன் மறைஞ்சுட்டார் ஒன்பது நாளா சுகமா இருந்தவர்கள் யாரும் கவிரீட்டுக்கு சொல்லிண்டு போகணும் அவனா என்ன நினைச்சார்கள் யோ கவிருடைய சிஷ்யர் போல ரொம்ப பெரிய கோட்டீஸ்வரன் போல கவிர் நியமிச்சிருக்கிறார் அதனால செய்யறான்னு நினைச்சென்று கபிர் என்ன நினைச்சிருந்தார் அந்த கோட்டீஸ்வரன் தான் காசியில் இந்த சத்சங்க ஏற்படுத்தி இருக்கான் போல இருக்கு அவன் தான் பத்திரிக்கை போட்டு அனுப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அனுப்பிச்சிருக்க நினைக்கிறேன் அதனால நாமும் அதுல கலந்துட்டோம் நமக்கும் உளுப்படுத்தா நம்பனு சாப்பிட்டோம் என்று அவர் நினைச்சிருக்கிறார் கவி போற டயத்துக்கு அந்த சாதுக்கள் ஓவரத்தர அந்தந்த கோஷ்டிக்கு தலைவர் இருப்பார் இல்லையா அவன் சொல்லிட்டு போனோம் இல்லையா அவங்க கபிரிட்டு நீங்கள் சந்து சிரேஷ்டர் என்ன ஆச்சரியமா இந்த பத்து நாள் உற்சவத்தை பண்ணினேன் என்ன ஆசரியமா பண்ணினேன் நான் என்ன பண்ணினேன் எல்லா ராமனுடைய செயல் ராமன் தானே நடத்தினான் ராமனுடைய தன் செயல் நான் சொல்லிப்பா இருந்தாலும் கூட உங்க பத்திரிகையை பார்த்துதானே நாங்க வந்தோம் ஆகினாலும் உங்ககிட்ட சொல்லிக்கிறோம் ஏன் பத்திரிக்கையா நான் ஒண்ணும் பத்திரிக்கை போடலையே போட்டிருக்கேன் இதை பாருங்களேன் பத்திரிக்கை அஸ்தமா போட்டிருக்க கபீர்னு கையிட்டு போட்டு போட்டுரு யாரு போட்டா யாரோ கிருத்திரிம போட்டிருக்காங்க இதை பொய் கழித்து போட்டு அப்புறம் பகவான் இதை சமாளிச்சான் அப்படின்னு அவர் நினைக்க போக அவர் நினைச்சார் ஆஹா என் பிரபுனுடைய கிருப்பையா என்ன சொல்றது எனக்கு பத்து நாட்கள் இப்ப ஏற்பட்ட ஒரு ஆயிரம் சாதுக்களை கூட்டு ஒரு சம்மேளனம் பண்ண எனக்கு சக்தி கிடையாதுன்னு பகவானேன்னு நினைச்சு அது என் வீட்டு வாசல்ல இந்த சாதுக்கள் எல்லாருக்கும் பத்திரிகை உள்பட போட்டு அவ்வளவு பேரையும் வரவேச்சு வரவழிச்சு அவ்வளவு சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடும் பண்ணி ஆனால் எனக்காக பண்ணினார் அந்த ராமச்சந்திர பிரபு என்று நினைத்து இவர் கண்ணீர் உங்க சிஷ்யர் நன்னா கவனிச்சார் என் சிஷ்யா அவர் வந்தவர் யாரோ யாரு அவர் வந்தவர் கடைசி அவருக்கு ஒரு அக்ஷர பிரசாதமாவது கொடுப்போம் அந்த இருக்காரா பார் இங்க தேடு அங்க தேடு என்று சாதுக்குள்ளே அவர் காண இத்தகைய சாது சேவையை பண்ணிவிட்டு பகவான் அந்த ஆனான் என்று தர்மபுத்தருடைய ராஜசூகைய ஆகத்துல அங்க வரக்கூடிய ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு கண்ணதிரான் பாதசேவை பண்ணினான்றது போராது என்று நினைச்சு இப்பொழுது ராமச்சந்திர பிரபு இங்க நாம சங்கீர்த்தன யஜ்யத்துக்கு வரக்கூடிய அவ்வளவு சாதுக்களுக்கும் இந்த ஒன்பது நாள் ஒவ்வொரு சாதுக்களுக்கும் பாத பூஜை பண்ணி கழிச்சாரு பகவான் தன் தான் சுக்கப்படுறதுக்கு தான் தான் சாது சேவை பண்றதுக்காக தான் இந்த லீலையை பண்ணினானா இல்ல கவியிற்கு சத்சங்கம் கொடுக்கறதுக்கு இந்த சாது சேவையை பண்ணினானா அப்படின்னு சொல்ல முடியல அத்தகைய ஒரு ஆச்சரியமான கேளிய பகவான் பண்ணினர் சாது சங்கத்திலேயே இவருக்கு அவ்வளவு லட்சியம் குரு பக்திக்கும் சாது சேவைக்கும் இவருக்கு உள்ள ஒரு பிரேம இத்தகைய சாதுக்கள் வந்தாலும் அந்த சாதுக்களை இவர் கொண்டாடுறது வழக்கம் அடிக்கடி பண்டரிபுரம் போய் அங்க உள்ள சாதுக்களோடயும் கலந்து இவர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார் பிரதானமாக இவருடைய பக்தி நிர்குண பக்தி தான் சகுண பக்தி இல்லை ஆனா சகுனத்துல இவருக்கு பிரேமம் உண்டு இவருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் நிராகாரமான ராமன்தான் சொல்றது நாம கடந்து அகண்டமாக வியாபிச்சிருக்க கூடிய ராமஸ்வரூபமான பரபிரம்மத்தை இவர் பெரும்பாலும் கீர்த்தனைகள்லயோ யோகாக்கள்லயோ சொல்றதுனால பரம வேதாந்தியா இருக்கிறார் இவர் ஆனால் சகுனமான ராமனிடத்திலயோ விக்கிரக ஆராதனையிலேயோ இவருக்கு துவேஷம் கிடையாது அதை கண்டிக்கல அதுல அபரிமிதமான பிரேம பிரேம இருக்குன்னு சொன்னா போறாது பண்டரிநாதன் இவரிடத்துல நேர பேசுறார் நாமதேவர் சரித்திரத்தில் வரும் கபீர் நடத்துல பண்டிரிநாதன் பேசினர் அடிக்கடி பண்டரிபுரமும் போறார் பாண்டூரங்கமூர்த்தியும் தரிசனம் பண்ணுவார் அங்கிருக்கிற சாதுக்களோடையும் கலந்துப்பார் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார் இவர அபரோஷ ஜானியான மகத்துவான்னு தெரிஞ்சதுனாலே முஸ்லீம் என்று கோவில உள்ள விடாம தடுக்க மாட்டார் கோவிலுக்குள்ள வந்து எல்லா சாதுக்களோடையும் பழகுவர் பாண்டுணத்துல இஷ்டம்னால பாண்டு வர்ணிக்கிறார் இவரு ரொம்ப இஷ்டம் ஏகாந்த பக்தி உடையவர் சாதுக்கள் எடுத்துல சேவ உடையவர் நாம தேவர் நாம தேவர் ரெண்டு பேரும் சமகால கதிர் காலத்துல இருந்தவர் ஒரு சந்தர்ப்பம் நாமதேவரும் ஞானேஸ்வரரும் பார்வதேசம்பூரா யாத்திரை போனார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் காசிக்கு வந்தார்கள் கபீர் வீட்டுக்கு தான் வந்தார் ராத்திரி வெகு நேரம் ஆயிடுத்து எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு இந்த மகான்கள் கபீர் வீடு இருதானா என்று கேட்டாலுமே கபீர் வீட்டுல இருந்தார் நாமதேவரையும் ஞானேஸ்வரையும் அவர் அதனால சரணத்தில் விழுந்து சேவித்து தன் வீட்டு தென்னையில உட்கார வச்சு விட்டார் வேண்டியது கபீருடைய கடமை அவர்கள் அங்க கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நாம சங்கீத்திரம் தவிர கையில ஏதும் அவள் கைலையும் இல்ல உள்ள போய் தன் பத்தினை கிட்ட சொன்னார் கிடைக்காத மகான்கள் வந்திருக்கிறார் பண்டறிபுரத்திலே வந்திருக்கா பாண்டோட பேசுற மகான்கள் அவள் சீக்கிரம் ஏதாவது ஆகாரம் பண்ணு பரமானுகூலமான பத்தினி மகாபதிவிரத்தை பல புலன் கண்ணீர் வடிச்சாள் அகாலமா போயெடுத்து ஒன்னும் கொடுக்கறதுக்கு இல்லை எந்த சாமானும் இல்லே உள்ள போய் சோதனை பண்ணி பார்த்தா கொஞ்சமாவு கூட இல்லை ஒரு சக்கரை கூட இல்லை எத்த குடுக்கறது அவளுக்குன்னு தெரியல கவி நினைச்சாரு இன்னைக்கு பெரிய பாக்யம் பெரிய துர்பாக்யம் இப்பே இருக்கிற மகான் நம்முடைய வீடு தேடி வந்திருக்கிறது பாக்யம் அவருக்கு ஒருவேளை ஆகாரம் கூட போட முடியாத நிலையில இருக்கிறோமே இது நம்முடைய துர்பாகியம் என்று நினைத்து வருத்தப்பட்டார் என்னத்துக்கும் நாம் இப்படி கிடைக்கலன்னு உட்கார்ந்து கூடாது கடத்திருவில் போய் யாரிடத்திலேயே ஆவது விசாரிக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கடத்திருவுக்கு வந்த அகாலமாகியும் கூட ஒரு கடை அந்த கடை அடைக்கிற சமயமா இருந்தது அந்த கடை வணிகர் வியாபாரி அந்த செட்டியால் உட்கார்ந்து இருக்கிறார் பல கடை அது மளிகை கடை நல்ல வேலை இந்த கடை திறந்திருக்கு இது ராமருடைய கிருப தான் என்று நினைத்து அங்கே கவிர் நின்னார் சலாம் பண்ணினார் அவருடைய கொஞ்சம் சாமான்கள் வேணும் ரொட்டிக்கு வேண்டிய மாவு சக்கரன் நெ கொடுங்கும்னேவர் சொன்ன பணத்தை கிழவையும் கையில காலனா இல்லை நான் ஒரு வாரத்துல எப்படியோ பணம் கொண்டு கொடுத்துருவேன் கடன் கொடுக்க முடியாதியா நம்ம கடையில கடன் கொடுக்கற வழக்கமே கிடையாது அப்படி சொல்லக்கூடாது இன்னைக்கு நீங்களே பண்ற புண்ணியமா அக்கட்டனது என்னுடைய குழந்தை குத்திகள் கூட இன்னைக்கு ஆதாரம் தூங்கி வைத்து நான் கவலைப்படல ரெண்டு மகான்கள் வந்திருக்கா அவளுக்கு ஆகாரம் போடணும் அதனால கொஞ்சம் நீங்க கிருப பண்ணணும் என்னட உங்களை தெய்வமா நான் நினைக்கிறேன் நாளைக்கே உங்களுக்கு ஏதாவது கொண்டு பணம் எப்படியாவது பணம் ஒப்படைச்சு உடனே ராத்திரி வேளை ஆகாரம் அவள் எப்ப சாப்பிட்டாலும் எங்க சாப்பிட்டாலும் வாயத்திறந்து ஆகாரம் கூடும்னா கேப்பா சாமி கொஞ்சம் உபகாரம் பண்ணது சாமி பணம் இல்லையனா வேற ஏதாவது அடமான வச்சு வாங்கிட்டுப்போம் உங்க வீட்டுல ஏதாவது நகர் நட்டு இருக்கும் ஏதாவது கொண்டு அடமான வச்சுட்டு வாங்கிட்டு போதுக்குள்ள கிடையாது என் மனைவிக்கு வேற துளசி மணி மாலை தான் போற்று அடமானத்துக்கு சாமான் கிடையாது அடமான வச்சுட்டு வாங்கிட்டு போய் நிஷ்கபடமான மனோபாவம் உடைய கவி வாஸ்தவனே நினைச்சு விட்டார் திரும்பி தன்னுடைய மனைவிட்டு வந்து இப்படி சொன்னான அழறார் தன்னுடைய மனைவியே அழைச்சிண்டு போறார் அழைச்சுண்டு போய் அந்த ஆள்கிட்ட நிறுத்தினதும் நல்ல அழுகூடிய யுவதியான இந்த மனைவிய பார்ப்பதும் அவனுக்கும் துராச கல்மஷ சித்தம் உடையவன் உள்ள போமா என்று தன்னுடைய கடை வீட்டுக்குள்ள அணிவிச்சு விட்டு சாமான்களை நெருத்து இவருக்கு கொடுக்கறான் கொடுத்து விட்டு தான் கடைய மூடிண்டு உள்ள வரப்போறான் ஆபத்து அவளுக்கு உள்ள போனவன் உள்ள ஒரு ரூம் இருந்தது அந்த ரூமுக்குள்ள போய் உள்ள உள்தாப்பா போட்டு உள்ள இருக்கிறான் இவன் கபிர அணிவிச்சு விட்டு கடையை போட்டு வரான் சாது சேவைக்காக தன்னுடைய மனைவிய கூட அடமான வைக்கிறதுக்கு புரியாத விஷயம் ஹரிச்சந்திரன் சந்திரமதியை போய் வீட்டுல அடமான வச்சான்னு புராணத்துல படிக்கிறோம் இது வரலாற்றில் இருக்கு சரித்திரத்துல இருக்கு ஆனால் அந்த அம்மா உள்ள போய் உள்கதலை தாபா போட்டு இவன் வரத்துக்குள்ளே அவள் உள்ள அலர்ரா பகவன் கருணா சிந்து भार्याम् धर्म दुराधरा आगन्नाथ सायकाी तामे शरणागत हे करुणा सिंधो हे जानकीनाथा हे रामचंद्र ना उक्त भार्यिया पद क ஒரு ஸ்திரீக்கு இடகிட ஆபத்து என்னப்பா கற்புதானே ஒரு ஸ்திரீக்கு ஆபத்துக்கு ஆளாயிட்டே கோரண்ட பாணி உனக்கு இந்த அனுபவம் தெரியாதா ஜெகன் மாதாவான சீதாதேவிய ராவணத்தை கேண்டு போனானே அப்போ அந்த அம்மா என்ன பாடுபட்டு இருப்பா நீ என்ன பாடுபட்டு இருப்ப அந்த பாடு உன் பக்தனுக்கும் வரணுமா ராவணேன கிருத்தம் சீதாம் கிருபயா ரகுநந்த பத்வாபி சேத்தும் பூர்வம் ரட்சிதவானே அது ராவண சம்பாரம் பண்ணியாவது தேவிய மீட்டுக்கலையானி அதுபோல பக்தனுடைய பாரியான என்ன நீ மீட்க உன் பாரியையை காட்டில உன் பக்தனுடைய பாரிய ஓச்தி இல்லையா அவஜ்ஞா தாம் கௌரவேணு தீதியாவது போக ஆனால் திரௌபதிய கோவிந்தான் கூவிலதும் வந்து காப்பாத்தி விட்டே அவ்ஞாத்தம் கௌரவேண சபா சர்தாலீன் வஸ்திர பூவன் ரஷ அப்தை வாத்தவத் சலராகவ எகம் தவியாஸ் உள்ளே கதரீன் ஹராலு உள்ளே இவன் அங்கே வந்தான் கதவை தாளிட்டு இருக்கத பார்த்து கதவை இடிக்கிறான் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்றான் நல்ல வார்த்தையாது கெட்ட வார்த்தை அதெல்லாம் சொல்லி கதவை தருடி நீ கதவை தருடி சொல்லி கொத்தவாள் அந்த காலத்துல உண்டு போலீஸ் ராத்திரி வேளையில வந்து நகர சோதனை போடுவா அவளுக்கு கொத்தவால்ன்னு சொல்றது ரெண்டு கொத்தவால் அங்கேன்னு வந்தார்கள் இந்த கடையை இவன் தாபா போட்டுக்கானே இந்த கடையை டோக் டோக்ன்னு கையில உள்ள லத்தியால கொத்தினார் கதவை தர உடனே இந்த கட்டி ஆயிடுத்து கடையில சாமான ஒண்ணு இல்லையா காலமே வந்து வாங்கிக்கோ இல்ல கொத்தவால் வேற ஒருத்தன் திருடாலி இல்லை தரையா கதவை தர எழுதுகிறார் யாரோ தெரியலையே தொலைச்சிருக்கேன் இப்ப வந்து இருக்கிறானே யாரோ தெரியலையே கதவை தரக்கிறியா இல்லையா திறந்துட்டோதனும் வியாபாரம் பண்ணிட்டு நாலு பேருக்கு யாரும் தெரியாம கடிதம் கடிதம் இருக்கு ஒவ்வொரு மூட்டையாப்பிடு குத்துறார்கள் இந்த ரூமை தர அந்த ரூம தரான் எடுங்கிறது இந்த கோஷாஸ்திரிகள் இருக்கிற இடம் என் வீட்டுக்காரி இருக்கா இங்க திறக்க கூடாது அவள் அன்னி புருஷனை பார்க்க மாட்டா அதான் தரக்கணும் தர ஏனா வம்பு பண்ணாதான் கோஷாஸ்திரி இருந்தா போகலாண்டா வாடா இந்த வேறும் பொய் சரக்கு ஒண்ணும் இல்லை என்று அதுல அதுல உங்க மூத்தவராக சொல்றாரு சொல்றார் இத திறக்க சொல்லுங்கிறார் கூட்டு இத தரேங்குற அவன் பயந்து கொண்டு இல்ல உள்தாப்பா போட்டு இருக்காங்க நாலு குரல் கேட்டு இந்த தரேன்னு சப்தங்கேட்டதும் ஏதோ தொணர் வந்திருக்குங்கிற தைரியத்துல அந்த மாதா கதவை திறந்துட்டான் தரு பார்த்தார் கொல்லபுறமா ஓடின வாங்கம்மா அப்படியே கண்ணீர் விட்டு இருக்கிறார் ராமனுடைய கிருப்பையை நினைச்சு அழைச்சென்று போறார் அடிச்சன்னை போயி நேர கபீர் தாஸ் வீடு பரியந்தம் வரார் கிட்டக வந்துட்டு நீங்க வீட்டுக்கு போயிடறீங்களா நான் போயிட்டு வரேன் காப்பாத்தினேன் தாதுக்கள் வந்து இருக்கா என் கணவன் இருக்கிறார் நமஸ்கரிப்பான் எங்களுக்கு இருக்கு அப்புறம் வரும் உள்ளே வந்த எப்படி நீ வந்த ஏன் வந்தே நான் மனப்பூர்ணமா தானே உன்னை கொண்டு ஒப்படைச்சேன் நீ ஏன் வந்தே நடந்த கதையை சொல்லி யாரோ கொத்தவால் வந்து என்னை காப்பாத்தி விட்டா நான் கதவை தாளிற்று அழுதின்றேன் அவர்கள் என்று வாசல ஓடி வந்தா மறைஞ்சுட்டார் மறந்துட்டார்கிறது கவிர் அப்படியே உட்கார்ந்து நான் ஒரு பைத்திய காரியத்தனை சமாளிச்சு ஏப்பா சாதுக்களுக்கு அண்ணன் விடுனுன்ற வெறி நான் என்ன செய்யறேன் என்ன செய்ய கூடாதுன்னு ஒன்னும் தெரியல ஆனா பக்தவத் நீ பக்தரை ரட்சிக்கிற ஒரு அழகு உன்னுடைய கருணைக்கு நான் ஒரு விஷயமா அப்பேர் விட்டு பக்தி எனக்கு இருக்கா என் கதர் ஆ நமஸே கருடா சிந்தோ பத்த வீன நானியம் தவம் சரிவே அனன்யம் இடம் பிரேம பரிஷத்திருப்பா மைலீகாந்தமி ஜன்மீ காமேகம் வைக்குண்டம் சாமிராஜ் வாணி ஹே பிவா தேவசரோருத்தே ராவஹ ஹே ஜான அனன்யனே எனக்கு வேணும் சர்த்தையும் நான் விரும்பலே வைகுண்டத்தையும் விரும்பலே சாமிராஜ்த்தையும் விரும்பலே நான் தாரிதிரத்தால கஷ்டப்படுறேன் நினைக்கவே மாட்டேன் என்ன ஸ்ரீமானாகத்தான் நினைச்சிருக்கிறேனா ஏனா உன் கிருப்பினால எல்லாம் சர்வானுகூலமா இருக்க எனக்கு ஜகத்தே அனுகூலமா இருக்கிறதா நான் எனக்கு பிரதிகூலமா எதுவும் வைக்கலையே பிரபு நான் உன்னுடைய தாசானுதாசனா இருக்க இஷ்டப்படுறேன் அதுதான் மை குலாம் மை குலாகாம் தேவா மே சி நாம ஓம்லே தேரா நான் உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய அடிமை நான் உன்னுடைய அடிமை தியாகராஜர் தவ தாசோகம் தவ தாசோகம் தவது ஆசோகம் தாசரதேன்னு சொல்றாரு அதுதான் கவிர் சொல்றாரு மை குலாம் மை குலாம் மை குலாம் எனக்கு நீ தர வேண்டியது என்னன்னா நாம சங்கீர்த்தம் பண்ண சரீர நிர்வாகம் வேணும் அவ்வளவுதான் லஜய மறைச்சுக்க ஒரு கோமனம் வேணும் கோட்டி துவாரும் எனக்கு இவ்வளவு அன்னம் வேணும்னு உன்னு கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு கௌதீனம் வேணும்னு இன்னொத்த கேட்க மாட்டேன் என் பிரபுவான நீ எனக்கு வேண்டிய அன்னவஸ்திரத்தை கூடும் நான் என்ன பண்ணுவேன் கோட்டீஸ்ரான் இருக்கிறனு काम क्रोधम असूम यार विट अनावर उम्रोध मै तेरा मेहरबान मेहरबान मेहर करो मेरी। உன்னுடைய வாசல்லையே தர்வான போல நின்று கொண்டும் உன்னுடைய ஆத்யை எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் என்று சொல்லுவார் தியாகராஜ சுவாமிகளும் பண்டு ரீத்தி நீ கொலு கொலு இருக்கணும்ங்கிறார் ராமனிடத்துல முன்புல அயோத்தியில கொலு இருந்தியே அது போல நீ கொலு என்ன நீ தர்வானா போட்டுக்கோ எனக்கு ராம பக்தன் அப்படிங்கிற முத்ர பீல கூடு நான் தவாலி மேல போட்டுப்பேன் எனக்கு பக்திங்கிற கட்கம் கூட கத்தி எடுப்புல சொரிப்பேன் உன்னுடைய தாசனக நான் நிற்பேன் நீ கொலு இருக்கணும் நான் தருவானா இருக்கணும்னு ஆசை என்கிறார் தியாகராஜர் அது போல கவிர் கேட்கிறார் இடத்துல உன்னுடைய தருவானக நான் நீ என்ன ஆக்கிய பண்றையோ அதன்படி செய்வேன் என்று சொல்லி நினைக்க எப்பேற்பட்ட தாய் தகப்பனாரோ அப்பேற்பட்ட புத்தர் கபீர் எப்பயர் பெற்றவர் அவருடைய தேவி எப்பேற்பட்டவர் சாது சங்கத்துக்காக எதையும் கொடுக்க மானத்தை கூட விட நினைச்சாள் அப்பெற்பட்டவர் அப்பெயர் பெற்ற குழந்தை கமால் அப்படின்னு பேர் இவர் இவர் பாடின கீர்த்தனங்களும் நிறைய இருக்கு கமால் ஒரு சந்தர்ப்பம் தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டார் தன்னுடைய தகத்தனால இடத்துல விடை பெற்று கொண்டு அனைத்து கேத்திரங்கள் யாத்திரை பண்ணி கொண்டு அங்கங்கு ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ணி கொண்டு சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டே வர்றவர் பண்டரிபுரம் வந்தார் பாண்டு சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு நிற்கிறார் பார்த்தார் கையில தம்பூராவும் கண்கள்ல கண்ணீருமாக இவர் பகவநாமத்தை சொல்லிக் கொண்டு தன்னை மறந்து நர்த்தனமாக இருக்கக்கூடிய இவரை இவர்தான் உண்மையான பக்தர் இவர்தான் உண்மையான மகான் இவரிடத்தில்தான் தனக்கு உபதேசம் வேணும் என்று தோணித்த அவர் சங்கீர்த்தனம் முடிந்தவர்கள் இவரை வந்து நமஸ்கரிச்சார் எனக்கு தாரக மந்திர உபதேசம் பண்ணனும் என்ன கேட் கவிர் அதைத்தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார் அதனால கமல் எல்லாருக்கும் ராமநாம தீட்ச கொடுக்கிறார் இத கேட்டுதல் சந்தோஷப்பட்ட ராமநாமத்தை உபதேசம் பண்ணினார் அந்த சேட்டு என்ன பண்ணார் விலை உயர்ந்த ஒரு ரத்தனத்தை குரு தட்சிணையாக கொடுத்தார் கமல் சொன்னார் இது வேண்டியதில்லை நாங்க வாங்கிக்கிற வழக்கம் இல்லைவர் சொன்னார் தட்சிண கொடுக்காது போனா வித்தியை சார்த்தமாகாதேன் தட்சிணைங்கிறது லௌகிக வித்யக்கையை தவிர பிரம்ம பிரம்ம வித்யைக்கு ஆத்ம சமர்ப்பணம் தவிர வேறு எதுவும் அது தட்சிணையா கொடுக்க முடியாது என்று உபனிஷத்தே சொல்றது ஜனகன் யாத்தியம் வலிக்க இருக்க அதே கொடுக்கறேன்னு சொன்னான் ஆனால் யாத்தியம் வலிக்கிற அவனுக்கு உபதேசம் பண்ணல கடைசி திறவையா வரும்பொழுது ஜனகன் சர்வஸ்வ சமர்ப்பணம் மனிதன் சரணாதி பண்ண பிறகுதான் பிரம்ம வித்தியை உபதேசம் பண்ணினார் அதனால இதுக்கு தட்சிண கொடுத்து மாளாடுப்பா நான் கொடுத்த வித்தியைக்கு தகுந்த தட்சிணனா கொடுக்கணும் ஆனால் இதுக்கு தகுந்த தட்சிணை எதை கொடுக்கற அதனால ஸ்ரீ பாகவத பகவத் தர்மத்தை உபதேசம் பண்ணவாள் இடத்துல கண்ணீர் விட்டு கொண்டு கை குவிக்கிறது கை குவிக்கிறது தவிரம் என்று பிரசுமகராஜன் சொல்றார் விட்டு கொண்டு கை குவிக்கிறது தவிர அத்தகைய மகாபாகவதூத்தமாளுக்கு நான் என்ன பதில் செய்ய முடியும் கமால் என்ன சொல்லியும் கூட அந்த சேட்டுக்கு எப்படியாவது குருநாதருக்கு சமர்ப்பிச்சோடன்கிற எண்ணம் குருநாதர் கமலுக்கு தெரியாதபடியே அவருடைய மடிசஞ்சலை இந்த ரத்தனத்தை போட்டுவிட்டார் கமலக்கு தெரியாது யாத்திரையெல்லாம் முடிஞ்சு சேத்து பரியந்தம் போயிட்டு யாத்திரை முடிஞ்சு திரும்பி காசிக்கு அங்கேன்னு வந்ததும் கபிர சம்ப பிரியமா ஒரு சம்பத்ரம் கழிச்சு வந்திருக்கிறார் அப்பா எந்தெந்த கஷேத்திரத்துக்கு எல்லாம் எல்லா கேத்திரத்துக்கும் பிரசாதமும் கொண்டு வந்திருக்கேன்பா என்று அந்த மனுஷன் கீழே போடும் பொழுது அந்த ரத்தனம் விழுந்து அதை கபீர் பார்த்து விட்டார் கபீர் பரம விரத்தரக குடும்பம் இத்த முன்னாடி சொன்னேன் அடுத்த வேலைக்கு ஒன்னுத்த வந்துட்டா ஆகாரம் இல்லேன் அனுப்பிச்சேன் கமல் சொன்னார் பண்டரிபுரத்துல ஒருத்தருக்கு ராமநாம உபதேசம் பண்ணதும் அதை கோபம் வந்து விடுத்தோம் ராமரத்னத்தை கொடுத்து விட்டு இந்த அல்பரத்னத்தை வந்தேடா நீ என்னுடைய புத்திரனடா போடா வெளியிலே என்ற அதுக்கு மேல இருந்தா சபி சுடுவாருங்கிற பயத்தினாலே வாசல்ல போயிடு வந்தாள் தயாருட்டுக்கு நடந்த விஷயத்தை சொன்னார் தயார் சொன்னால் எப்போ அப்பா போன்னு சொல்லிவிட்டாலோ உன்னை அழைக்க மாட்டேன் உடனே இவன் மறுபடியும் பண்டறிபுரமே நடந்து வந்தார் நடந்து வந்து தன்னுடைய சிஷ்னாக ஏற்றுக்கொண்டவனை பார் விபரீதம் பண்ணிவிட்டே பார் இந்த ரத்னம் உன்னிடத்திலேயே இருக்கட்டும் என்று அவனிடத்திலேயே அதை கொடுத்து விட்டு திரும்பி அங்கே வர அது இந்த தூக்கிரிய கூடாதான் அதுல ஒரு நேர்மையை பார்த்தோம் அவனிடத்திலேயே திரும்பி கொடுத்து திரும்பி வர காசி எங்க இருக்கு பண்டறிபுரம் திரும்பி வந்து வாசல்ல உட்காந்து கொண்டார் தாயோட பார்த்து சொன்னால் அவன்கிட்டயே குடுத்துட்டு வந்துட்டேன் கேட்க இப்படி சொன்னதும் கவிரிட்ட போய் சொல்றாள் குழந்தை திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டானா உள்ள வரலாமான்னு சொல்றான் கூப்பிடாம என்று சொன்னதும் உடனே உள்ள வந்து சேர்ந்தார் உடனே அவன் மார்புட ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அப்பா அன்றும் இன்றும் என்றும் ராமநாமம் தான் நம்மளை காப்பாற்றுறது நாம் அதை கயம் நாம் அதுக்கு உபதேசம் பண்றேன் சொல்லிட்டா நம்முடையமாக பயிடும் நிர்வாஜமான பக்தி பண்ண உள்ளி வியாபார பக்தியில அர்த்தார்த்தியா செய்யற பக்தியில இருக்கா என்று கமாலுக்கு உபதேசம் பண்ணினார் இத்தகைய மகாபாகவதோத்தமர் கதீர் நாளைக்கு நாம தேவர் சரித்திரம் ராத்திரி ஞானேஸ்வரர் சரித்திரம் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஷ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ரம ஹரே ரம ஹரே ஹரி ஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே